வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்க கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அவர் நாலாம் ஒத்திரை உடைத்தபோது நாலாம் போது போதும் இங்கு மூன்றாமுத்திரை உடைக்கும்போது கருப்பு குதிரை வெளிப்பட்டதிலே அங்கு சொன்ன வசனங்களை நான் வாசிக்க கேட்டோம் அதுக்கு முந்தின வசனமாக கருப்பு கேட்ட எத்தனை வசனம் அஞ்சு ஆறு வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இங்கு மூன்றாவதாக முத்திரை உடைக்கப்பட்ட கருப்பு குதிரையை குறித்து நாம் இன்றைக்கு தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வெள்ளை குதிரை என்பதை குறித்தும் செப்பு குதிரை என்பதை குறித்தும் நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம் வெள்ளை குதிரை என்பது வஞ்சகமானதையும் செவப்பு குதிரை என்பது சர்வாதிகாரத்தையும் கடந்த நாட்களை ரெண்டு நாட்களை கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு இந்த கருப்பு குதிரை என்று சொல்லக்கூடிய குதிரையை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் கருப்பு என்ற வார்த்தை பஞ்சம் என்ற நிலையை வெளிப்படுத்துகிறது கருப்பு குதிரை என்றால் பஞ்சம் அங்கு எரேமியாவின் புலம்பல் நாலாம் அதிகா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல கருத்து போயிற்று என்று எரேமியா புலம்பல் பாடுகிறார் எரேமியாவின் புலம்பல் அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கருப்பு என்பது பஞ்சம் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது ஆகவே இந்த மூன்றாம் உத்திரை உடைக்க உடைக்கப்பட்ட பின்பு நடந்த அந்த கருப்பு குதிரையிலே நாம் கண்டுகொள்ளக்கூடிய சத்தியம் பஞ்சம் இந்த பஞ்சம் என்பது கைவிடப்பட்ட சபை அந்திகிறிசுவை வணங்காதவர்களுக்கு வரக்கூடிய பஞ்சம் அந்திகிறிசுவை வணங்கக்கூடியவர்கள் அங்கு வலு சர்ப்பத்தை வணங்கக்கூடியவர்களுக்கு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வைத்து அவங்க விற்கலாம் வாங்கலாம் என்று அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அந்திகிறிசுவையும் இந்த வலு சர்ப்பத்தை வணங்காதவர்கள் விற்கவோ வாங்கவோ முடியாது என்ற நிலையிலே அவர்கள் அந்த முத்திரையை தறிக்காத இதனால் அவர்களுக்கு தான் வரக்கூடிய பஞ்சம் என்பது கருப்பு குதிரை ஆகவே தான் அந்த கருப்பு குதிரை என்ற விஷயங்கள் தராசு பிடித்து அங்கு முத்திரையை தரிக்கிறவர்களுக்கு அவர்கள் வாங்கலாம் இருக்கலாம் என்பதுதான் தராசு அவங்களுக்கு செழிப்பு இருக்கும் அவங்களுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் இந்த முத்திரையை தரிக்காத கைவிடப்பட்ட சபை ஆட்டுக்குட்டியின் ஜூபு சிலை பெருதப்பட்டவர்கள் அந்த மிருகத்தை வணங்காதபடி அந்த முத்திரையை தரிக்காதபடி அவர்கள் இருக்கிறபடினால் அவர்களுக்கு வரக்கூடியதான் பஞ்சம் அதுதான் கருப்பு குதிரை அதைத்தான் அந்த க பஞ்சத்தின் கொடுமையினாலே எங்கள் தோல் அடுப்பங்கரை போல கருத்துப் போயிற்று என்ற விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறது பஞ்சம் அது தேவிட பிள்ளைகளுக்கு பஞ்சம் வசனத்தின்படி வாழக்கூடியவங்களுக்கு இயேசுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சம் மற்றவர்களுக்கு பஞ்சம் என்பதை தான் இந்த கருப்பு குதிரை நமக்கு வெளிப்படுத்துகிறது தெய்வ ஜனங்கள் இப்படி பஞ்சத்தினால் அவர்கள் வாதிக்கப்பட்டு கடைசி குதிரை மூலமாக அவர்கள் கொல்லப்பட சிறைச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த கைவிடப்பட்ட சபைக்கு வரக்கூடிய அனுபவங்களாக இருக்கிறது ஏனென்றால் பரிசுத்த பொறுமை இதிலே விளங்கும் என்று அவர்கள் பரிசுத்த என்ற நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இந்த உபத்திரவத்தை பஞ்சங்கள் ரத்தாட்சியாய் மறிக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களில் அவருக்கு வரக்கூடிய சகலவிதமான உபத்திரவங்களையும் அவர்கள் பொறுமையோடு சகிப்பது தான் என்ற நிலையை அவர்கள் காத்துக்கொள்வதாக இருக்கிறது ஏற்கனவே ஒன்று குழந்தையர் முதலாம் அதிகாரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பது முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டமும் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ற விஷயம் அந்த ரெண்டாவது கூட்டத்திலே இவர்கள் இந்த காலகட்டத்தில் பஞ்சங்கள் உபத்திரவங்கள் இரத்த சாட்சியாக மறுக்கக்கூடிய விஷயங்களை பொறுமையோடு அவர்கள் சகிக்கும் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற அழைப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் அவங்க எடுத்துக்கொள்ளப்படலை கைவிடப்பட்டாச்சு அப்போ அவர்கள் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இந்த உபத்திரவத்தை பொறுமையோடு சகிப்பது அவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற நிலையிலே அழைக்கப்பட்டதாக இருக்கிறது அதுதான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் என்றும் கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறேன் அப்போ கொன்று கொருந்தியர் முதல் குருந்தியர் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வருஷங்களில் சொல்லப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவாக்க பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ற ரெண்டு நிலையிலே உள்ள ரெண்டு கூட்டத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகவும் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பது கைவிடப்பட்ட சபையிலே இப்போது நாம் காணப்படக்கூடிய அனுபவங்கள் அதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய பஞ்சங்கள் உபதிரவங்கள் இரத்த சாட்சியாக மறுக்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும் இவ்வளவு இந்த பஞ்சம் ஆனால் இந்த பஞ்சத்தை குறித்து நாம் அங்கு நிழலாட்டமாக வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இதுதான் இந்த பஞ்சத்தை குறித்து நம்ம படிக்கக்கூடியது ஆனால் இவைகளை நாம் நிழல நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்போது இந்த பஞ்சம் என்ற தலைப்பில் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாவுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் ஆதியாகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரஹாவுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் வந்ததாக அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் என்று ஆதியாகமும் இருபத்தாறாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் யாக்கோவுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் அவர்கள் எய்துக்கு தானியம் கொள்ளும்படியாக போகிற விஷயங்கள் ஆதியாகமும் நாற்பத்தோராம் அதிகாரம் கடைசி பகுதியிலும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலும் நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன எய்திலே தானியம் ஒன்றன்னு கேள்விப்படுகிறோமே என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை தானியம் கொள்ளும்படியாக பஞ்ச காலத்தில் எய்துக்கு போனதாக சொல்லப்படும் இது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் வாபரமுடைய வாழ்க்கையிலே ஆதியாகவும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வந்த பஞ்சம் ஈசாவுடைய வாழ்க்கையிலே ஆதியாக இருபத்தாறாம் அதிகாரத்தில் வந்த பஞ்சம் யாக்குவுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று அதிகாரங்களிலே அந்த பஞ்சத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற சரித்திரம் இருக்கணும் இது இந்த மூன்று காலங்களிலும் வந்த பஞ்சங்களை குறித்து நாம் அதனுடைய காரணங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பஞ்சம் எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் கைவிடப்பட்ட சபைக்கு வந்த பஞ்சம் என்பது அவங்க அந்த பஞ்சம் பௌத்திரம் இதனால் அவைகளை பொறுமையாக சகித்து அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று தங்களை நிரூபிக்க வேண்டும் பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்ற அந்த உபதேசத்துக்கு அவர்கள் அந்த பஞ்சம் அங்கு அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இங்கு ஆபரகம் ஈசாக்கு யாக்க யாக்கவுடைய வாழ்க்கையில் வந்த பஞ்சத்தை நாம் அதனுடைய உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நான்காவதாக நியாயாதிபதிகள் காலங்களில் ரூத்தின் புஸ்தகத்தில் அவர்கள் பஞ்ச காலத்தில் அவர்கள் மோவாபி தேசத்துக்கு போனார்கள் என்று ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது நியாயாதிபதிகளுடைய காலங்களில் அங்கு நகோமியும் அந்த குடும்பம் அங்கு மோவாபி தேசத்துக்கு போனது பஞ்ச காலத்தில் போனார்கள் என்ற சரித்திரம் இருக்குது அதிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் இருக்குது நான்காவதாக பின்பு ரெண்டு சாமியல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் சிறுவேலை எண்ணினபடினால் அதிலே வாதிக்கப்பட்டு அதை குற்றமன்ற உணர்ந்த தாவிதுக்கு காத் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏழு வருஷம் பஞ்சமா அல்லது மூன்று வருஷம் சத்திருக்கு முன்பாக நீங்கள் ஓடி போக அல்லது மூன்று நாள் கொள்ளை நோயா என்ற விஷயத்தில் அங்கு ஏழு வருஷம் பஞ்சம் என்ற விஷயமும் தேவன் தாவிதுக்கு விரோதமாக கொண்டு வருகிறார் என்பதையும் நாம் ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பஞ்சம் வரலை சத்துக்களும் அவங்கள பின்தொடரலை கொள்ளை நோய் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பஞ்சம் என்ற விஷயத்துக்கு அதை நம்ம அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் ஐந்தாவது விஷயம் ஆறாவதாக ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இங்கு ஆகாப்புடைய அரசாட்சியில் இங்கு எளியா தீர்க்க தரசி கொண்டு வந்த பஞ்சம் எளியா திருக்கத்தரிசி தான் அந்த பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கிறார் மழை பெய்யக்கூடாது என்று அவன் கட்டளை கொடுத்ததுனால பஞ்சம் அந்த பஞ்சம் எளியா தீர்க்கத்தரிசி இஸ்ரவேலுக்குள்ளே பாகாலுடைய தொழுகைக்கு விரோதமாக ஆகாப்புடி அரசாட்சியிலே எளியார் தீர்க்கத்தரிசி கொண்டு வந்த பஞ்சம் அதையும் நாம் வெளிப்படுத்தின விஷயத்தத்துக்கு ஒப்பனையாக நிழலாட்டமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எலியாவுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட பஞ்சம் அதையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அதற்கு பின்பு ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து சீரியர்கள் இஸ்ரவேலரை சூழ்ந்து கொள்ளும்போது வந்த பஞ்சம் அதனால் ஏழாம் அதிகாரத்தில் அற்புதங்கள் நடக்கு என்று சொல்லக்கூடிய பஞ்சத்தையும் குறித்தும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த பஞ்சம்னா என்ன இந்த ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தில் எலிசாத்திற்கு தரிசி சூனியமையாகிட்ட பஞ்ச பஞ்சம் வருகிறதுனால நீ எங்கேயாவது போய் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி அவள் போனதாகவும் பின்பு இஸ்ரேவேல் நாட்டுக்களை வந்து அவள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டதாக எலிசா மூலமாக அந்த பஞ்ச காலத்தில் வெளியே போய் திரும்ப வரும்போது அவங்களுடைய நிலங்கள் சொத்துக்கள் வீடுகள் எல்லாமே திரும்ப எல்லாம் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு இவைகளை நாம் இதற்கு நிழலாட்டமாகவும் இதற்கு இந்த பஞ்சம் என்ற தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் ஆகிறது இவ்வளவுதான் விஷயம் அவ்வளவுதான் ஏன்னா பஞ்சம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணுமே பஞ்சம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்போது முதலாவதாக ஆதியாகும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் அத் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் இங்கு அழைக்கப்பட்ட இடத்திலே ஆபிரகாம் போகும் இடம் என்னது என்று தெரியாதபடி போய்கொண்டிருக்கிறான் ஆனால் தேவன் காணான் தேசத்தை அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கக்கூடிய அளவிலே அவனோடு பேசி அந்த தேசத்துக்கு அவனை கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் அது சுதந்திரமாகவில்லை ஆனால் எய்து தேசம் என்பது எய்தனுக்கு சுதந்திரமான தேசம் ஆபரங்கே சொந்த தேசத்தையும் இனத்தையும் தப்பு நீ வீட்டையும் விட்டாச்சு அதனால் அங்கே நீ போக முடியாது அது முடிஞ்ச கதை தான் போகும்படம் என்னது என்று தெரியாதபடி போனான் என்று எப்படியே பதினொன்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த காணான் தேசம் அவனுக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று தேவன் அவனோடு பேசி அவனை வழி கொண்டிருக்கிறார் இந்த காலங்களில் அந்த இடத்துல வந்த பஞ்சத்தில் அவன் எய்த் தேசத்துக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவன் அழைத்திருக்கிறார் நம்ம சொந்த தேசம் ஏன்னா வீடு எல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த பஞ்சத்துக்கு அவங்க எயித்துக்கு போனதுனால அங்கே வந்த பிரச்சனை மனைவி மனைவியை பெற்ற பிரச்சனை அங்கே வந்திருக்குது அப்போ பஞ்சம் வந்திருக்கு அந்த பஞ்ச நேரத்தில் அவங்க எயித்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் அங்கே தான் பிரச்சனை வந்திருக்குது கடைசி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது ஆதியாகும் பன்னிரெண்டு கடைசி ரெண்டு வசனங்கள் இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாகி கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் பார்வன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் அங்கு பஞ்ச காலத்துல போகும்போது வந்த பிரச்சனை சரீரம்தான் பரிசு ஆடை பரிசு இல்லை ஆத்மாதான் பரிசு ஆகார பரிசு அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பஞ்சம் நம்மளை என்ன செய்யும் சரீரத்தை கொல்லும் இல்லையா அவ்வளோதானே சரீரத்தில் செத்து போவும் ஆனால் சரீரம் பெருசு நமக்கு இங்கு மனைவியை இன்னொருவா எடுத்துக்கிட்டா சரீரம் போச்சுதே அவ்வளவுதா ஆத்மா தானே பெருசு ஏன்னா சாப்பாட்டுக்காக ஆத்மா அங்கே பிரச்சனை ஆவிக்குரிய ஜீவியை நஷ்டப்படுத அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டவர் உணவை குறித்தும் ஆடையை குறித்தும் நாம் அஞ்ஞானிகளைப் போல கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்ட தேவியடைய ராட்சத்துக்கு உரியவர்கள் இந்த பஞ்சமோ அல்லது ஆகாரமோ ஆடையோ இந்த பஞ்சம்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து தான் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் அதுதான் கவலை பஞ்சம் வந்தால் அதுதான் வரும் இது அஞ்ஞானிகளுடைய விஷயங்களாக இருக்கிறது ஒரு மெஞ்ஞானி இதை குறித்து அவன் கவலைப்படாதபடி தேவனுடைய அழைப்பிலே தேவடைய ராட்சத்தை குறித்த அந்த இடத்திலே அவன் இருக்கும்போது ஆத்மாதான் பெருசு சரீர தான் பரிசு என்ற நிலையிலே அவர்கள் காக்கப்படுவார்கள் இப்போது மனைவியை அவன் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நல்ல காரியம் இல்லையே நம்முடைய சரீரம் தான் நமக்கு பரிசு ஆடை பரிசு இல்லை ஆத்மாக தான் பரிசு பரிசு இல்லை என்று லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த தத்துவங்கள் ஜீவனை காட்டிலும் உங்களுடைய காட்டிலும் ஜீவனும் ஆடையை காட்டிலும் சரீரம் விசேஷித்தது என்று ஆண்ட சொல்கிறான் இந்த இது விசேஷம் ஸ்திரீகடத்தில் பிறந்தவன் யோவான் தான் விசேஷமானவன் என்று என்பது அந்த ஆகாரம் ஆடையும் தான் ஆகாரத்திலேயும் அவனுக்கு பிரதிஷ்டை இருக்குது ஆடையிலையும் பிரதிஷ்டை இருக்குது ஆகவே ஸ்திரிகளில் பிறந்தவர்களிலே அவன்தான் விசேஷித்தவன் அப்போது ஆகார விட நம்முடைய ஆத்மாவும் ஆடையை விட நம்முடைய சரீரம் விசேஷித்தது என்ற அந்த வெளிச்சத்திலே நான் வாழ வேண்டும் இது தேவுடைய ராட்சத்துக்குரியவர்கள் மெஞ்ஞானத்துக்குரியது இது அஞ்ஞானத்துக்குரியது அல்ல என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் இங்கு பஞ்ச காலத்தில் ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை தேசத்தையும் இனத்தையும் தப்பி விட்டு புறப்பட்டு வந்துச்சு நான் உனக்கு காண்புக்கு தேசத்துக்கு போனேன் இன்னும் தேசம் சொந்த இனி இனி ஒரு எகிப்து எக்து தேசம் வந்து நம்ம தேசமல்ல அது அந்நிய தேசம் எக்தியருக்கு சொந்தமான தேசத்துக்குள்ளே போய் பஞ்சத்துக்கு அங்கே போனாங்க அது நம்ம தேசம் இல்லையே அது எய்ம்ஸருடைய தேசம் அங்கே போகக்கூடிய இட இடத்துல தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கு அப்போது என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்ற கவலை இல்லாதபடி நம்முடைய ஆத்மாவை குறித்தும் சரீரத்தை குறித்தும் நாம் விசேஷமானது என்ற நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பது ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் அதுதான் அங்கே பஞ்சத்தில் போனதுனால இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால அது எய்த்து தேசம் எய்த்திற்கு சொந்தமான தேசம் நம்ம சொந்த தேசம் எனத்தெல்லாம் விட்டு வந்து தேவ நமக்கு ஒரு தேசத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அதை நாம் சுதந்திரத்து கொள்ளு வரைக்கும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் விசேஷமாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒழிய அஞ்சானிகளைப் போல் நான் மாறக்கூடாது அது விசேஷமாக இருக்க வேண்டும் என்பதை ஆப்ரகாமுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள அதுதான் விஷயம் வழங்குதா இதுதான் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள விஷயம் மனைவியை நான் எடுத்துக்கிட்டே நினச்சேனே அப்படின்னு சொல்கிறது ஏன் அங்கே போனோம் எயித்துக்கு போகின்ற அவசியம் இல்லை இங்கே இருப்போம் அப்படிங்கிறத அஞ்ஞானிகள் தான் கவலைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வரும் இந்த ஆபிரகாமிடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சத்தை நாம் கற்றுக்கொண்டோ ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்குட வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் அது ஆதியாக இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஆபிரகாவுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சத்தைப் போல ஈசாக்குடைய காலங்களிலும் பஞ்சம் வந்தது என்று எழுதி அந்த பஞ்சத்தை இல்லை எய்துக்கு போக வேண்டாம் என்று தேவன் அவனுக்கு சொன்னதாக சொல்லப்பட்டு வாசிப்போம் அது யாவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலைக்கும் இடத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அவ்வளவுதான் நீ உங்கள் அப்பா போகிறது போல எயித்துக்கு போகாதே பஞ்சத்தில் அவன் எயித்துக்கு போகலை நான் உனுக்கு சொல்லுகிற தேசத்தில் குடியிரு அப்படின் நிறார் அங்கு விதை விதைத்தான் நூறு மேனி கிடைத்தது என்று சொல்லப்படுக அந்த அதிகாரம் பன்னெண்டாம் சரத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் இது ரட்சிப்பு என்ற நிலையை அவன் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த விதை ஒரு நூற்றுக்கு நூறு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் அந்த விதை இருக்குது பூரணமான ஒரு ரட்சிப்பு முழுவதுமான அந்த வார்த்தை ஈசாக்கு என்ற வார்த்தை தெளிவாக இருக்கிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தெய்விட வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அந்த வார்த்தையாகிய ஈசாக்கு ஆபிரகாம் பஞ்சகாலத்தில் போனது போல போகவில்லை ஆபிரகாமுக்கு ரத்தத்தினாலும் பிழை இருக்குது புருஷ சித்தத்தினாலும் இருக்குது அவன் எயித்துக்கு போயிட்டாரு ஆனால் ஈசாக்கு போகலை வார்த்தை தெய்வோட வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு வெளிச்சம் இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தை என்பது விதை அந்த விதை வந்து நூற்றுக்கு நூறு பலனை கொடுத்தது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த பஞ்சத்துக்கு எயித்துக்கு போகலையே ஆண்டவர் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டார் ஆகவே இந்த ஈசாக்கு என்ற அந்த வார்த்தை என்ற விதை அது பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் ஈசாக்கை குறித்து உங்களை சொல்லியிருக்கிறேன் ஆகவே தான் நாங்கள் ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஊற்று தோண்டும் முதல்லாம் மண்ணை போற்றுவாங்க ரட்சிப்பின் ஊற்று ஏசியா இருபத்தி ஆறாம் அதிகம் இருபத் ஏசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏசியா தீர்க்க தரிசி புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை குறித்து கொண்டால் ரட்சிப்பின் ஊற்று என்று சொல்லப்பட்டது ஊற்று ஆகவே இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த ஈசாக்கு வார்த்தையாக இருக்கிற பஞ்சத்துக்கு எய்துக்கு போகல அப்பா போனது போல் அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை தெய்வோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் அதனால் அவன் போகலேத்துக்கு அவன் விதை விதைத்தான் அந்த தேசத்தில் நோறு மேனி பலன் கிடைத்தது அவன் தோன்றின ஊற்றுகளெல்லாம் மண்ணை போட்டாலும் அவனுக்கு சரியாக ஒரு ஊற்று இனி அலைந்து திரிவதில்லை என்ற ஊற்று அவனுக்கு இருந்துச்சு ஆகவே அவனுடைய வித்து என்பது சரியான ஒரு வார்த்தையாகிய பூர்ணமான வித்து அதில் நூற்றுக்கு நூறு பலன் கிடைக்கும் என்பது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் பரிபூரணம் ஈ ஊற்று என்று சொன்னால் அது ரட்சிப்போடு சம்மந்தப்பட்டது அது விதை விதைத்து அதுக்கு தண்ணிய பயிருக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அது விளையும் மரம் என்று சொன்னால் விருட்சம் என்று சொன்னால் அது கால்வாய் உரமாக இருக்கும் அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது விருட்சம் என்றால் நீர்காலியில் ஓரமாய் நடப்பட்ட கனிதர விஷயத்தைப் போல இருப்பான் என்று ஒன்றாம் சங்கீதம் சொல்லப்படுது விருட்சம் விருட்சம் என்பது கால்வாயோடு சம்மந்தப்பட்டது பரிசுத்தாவின் அபிஷேகம் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுலே என்னை விசுவாசக்கூடிய இறுதியை திருந்து ஜீவநதி உள்ள தண்ணீர் ஓடும் அப்போ விருட்சங்கள் மரங்கள் என்பது கால்வாய் ஓரமாக வைக்கணும் அதுதான் விருட்சம் அது பரிசுத்தாவியோடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை ஆனால் ரட்சிப்பு என்பது ஊற்று அது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் செடிகள் வளரும் இது செடி பயிர்கள் செடிகள் என்பதோடு இது ரட்சிப்போடு சம்மந்தப்பட்டது ஈசாக் ஈசாக் என்ற வார்த்தையின் அந்த விதை நூற்றுக்கு நூறு பலன் கொடுப்பது ரட்சிப்போடு சம்மந்தப்பட்ட ஊற்றோடு சம்பந்தப்பட்ட செடியோடு சம்மந்தப்பட்ட அனுபவங்களாக இருக்குது யோசிப்பு கரிதரும் செடி ஆதி ஆகமும் நாற்பத்தொம்போது இருபத்தி ரெண்டில் ஆனால் தாவித ராஜா யூதா கோத்திரம் அப்படி இல்லை அவங்க விரிட்சம் அவங்க பரிசுத்தாவிக்குள்ளே வந்துட்டாங்க அதான் கவனிக்கணும் ரட்சிப்பின் அனுபவங்கள் மாத்திரமல்ல அதற்கு மேலாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு இருக்குது ஜீவ புஸ்தகத்தில் ரட்சிக்கப்படும் போது பெயரிழப்படுகிறது அது ஈசாக்கின் வாழ்க்கை அதற்கு மேலாக ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிழப்படுகிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு யோசிப்புக்குள்ளே அந்த செடியின் அனுபவம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரம் இருக்குது வார்த்தை என்பது யோசியப்போடு சம்பந்தப்பட்டது யோசிப்பு ஈசாக்கல்ல யோசேப்பு யோசேப்பு கணிதரும் செடி என்பது வார்த்தை அல்லது ரட்சிப்பு அந்த வசனம் அவனை புடமிட்டது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலிருந்து யோசியப்புடைய வாழ்க்கை வசனம் வார்த்தை வசனம் என்பதோடு இதுவழலாம் செடி ஊற்று என்பதோடு சம்மந்தப்பட்டது ஆனால் இங்கு யூதா கோத்திரத்தை எடுக்கும்போது தாவரோட வாழ்க்கை எடுக்கும்போது அது அபிஷேகம் அது கால்வாய் அது விருட்சம் செடி தான் நமக்கு முக்கியமல்ல அது விருட்சமாக மாற வேண்டும் செடியையும் விருட்சத்தையும் தேவன் ஒன்றாக கொண்டு வருகிறார் ஒரு தோட்டத்துக்குள்ளே திராட்சை செடி இருக்குது அத்தி மரம் இருக்குது ஆனால் இவைகளிலே மரம்தான் முக்கியமானது அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு சம்மந்தப்பட்டது இது வந்து செடி என்பது ரட்சிப்பின் அனுபவத்தோடு சம்மந்தப்படுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் புதியற்பாட்டு சபையிலே நமக்கு அடிப்படை அனுபவங்கள் இல்லாதபடி நாம் நஷ்டப்பட்டு போவதுக்கு சான்ஸ் இருக்குது கள்ளன் ஏதோ ரட்சிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் போயிட்டான் அவனுக்கு ஞானஸ்தானம் பரிசுத்தாவின விஷயத்துக்கு காலம் இல்லை அதுபோல் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் போக முடியாது ஆட்டுக்குட்டி ஜீபத்திலே பரிசுத்தாவின விஷயத்தை பெற்றுக்கொள்ளும்போது பெற்றுக்கொண்டால் தான் கைவிடப்பட்டாலும் இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் இருக்கிறது என்பதாக தான் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் இது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பஞ்சத்துக்கு அவன் எய்துக்கு போகலை என்பதாக இருக்கிறது அதற்கு பின்பு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சத்தில் அவங்க எயித்துக்கு போயிட்டாங்க ஆப்ரஹாமுடைய பஞ்சத்திலும் எயித்துக்கு போயிட்டாங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்த பஞ்சத்துக்கு எயிப்துக்கு போயிட்டாங்க ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் வந்த பஞ்சத்துக்கு எயித்துக்கு போகலை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த யாக்காப்புடை வாழ்க்கையிலே பஞ்சம் வருவதற்கு முன்பாக யோசைப்பை அவர்கள் என்ன செய்யிட்டாங்க வித்து போட்டாங்க எய்ப்புக்கு இதனால் அங்கு ஒரு பெரிய சொப்பனம் பார்வோன்னு கண்டதுனால் அந்த சொப்பனம்தான் அங்கு ஒரு அர்த்தத்தை யோசைப்பு மூலமாக கொண்டு வரப்பட்டதுனால அந்த சொப்பனம் என்பது ஏழு கொடுமையான பசு ஏழு சாவட்ட பஸ்ஸு ஏழு தீந்த கதிர் ஏழு கொடுமையான கதிர் இது ஒன்றுக்கொன்று விழுங்கி போட்டது என்ற சொப்பனம் பார்வன்கொண்ட சொப்பனத்தின் அர்த்தம் ஏழு கொடுமையான பசு ஏழு மெலிந்த பசு ஏழு கொழுமையான கதிர்கள் அங்கு ஏழு அங்கு சாவியான கதிர்கள் இதுதான் அங்கு இதனால் ஏழு வருஷ ஏழு வருஷ பஞ்சம் என்பதை யோசிப்பு பார்வோனுக்கு சொல்லுகிறார் ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்குது பார்வோன் கண்ட சொப்பனம் அதோடய அர்த்தத்தை யோசிப்பு சொல்லுகிறார் இது ஏழு வருஷம் எய்து தேசம் எங்கும் பெரிய செழிப்பு உண்டாகும் பின்பு ஏழு வருஷம் பஞ்சம் உண்டாகும் அதனால் இந்த ஏழு வருஷ செழிப்பில் ஆகாரங்களை நாம் சேர்த்து வைத்தால் இந்த ஏழு வருஷ பஞ்ச காலத்திலே நாம் ஆகாரங்களை அவளுக்கு கொடுத்து காத்து கொள்ளலாம் என்று பார்வோனுக்கு ஆண்டவர் காட்டின சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசிப்பு சொன்னதுனால உன்னை போல வேகமுள்ள மனிதனை வேறு யாரும் இல்லை சொல்லி பார்வோன் தனக்கு பின்பு யோசிப்பை தனக்கு அடுத்த இடத்துல அதிகாரியாக வைத்தார் இதுதான் ஏழு வருஷ செழிப்பு என்பது நாம் ஏசுட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏழு வருஷமாக இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்துல இங்கே உபத்திரவ காலம் இருக்குது ஏழு வருஷ செழிப்பு ஏழு வருஷ உபத்திரவம் அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்போ நம்ம செழிப்பில் இருக்கோம் இவங்க ஏழு வருஷம் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க என்பதாக இருக்கிறது அதனால் இந்த காலகட்டங்களிலே யோசிப்பு வேகமாக இந்த களஞ்சியத்தில் தானியத்தை சேர்த்து எய்து தேசம் எங்கும் பஞ்சம் வரும்போது அந்த தானியத்தை அவன் விநியோகம் பண்ணுகிறான் இது ஆதியாகவும் நாற்பத்தோராம் அதிகாரம் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ஆதியாக நாற்பத்தோரா அதிகாரம் கடைசி பஞ்சம் உண்டானபடியால் ஆதி ஆக நாற்பத்தோரா அதிகாரம் எத்தனை ஆதியாகவும் நாற்பத்தோரா அதிகாரம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வசனங்கள் தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசைப்பு களஞ்சியங்களெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர வர கொடியதாய்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசைப்பு நிறத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் அப்புறம் முடிஞ்சு அடுத்த அடுத்த அதிகாரம் எகிப்திலே தானியம் ஒன்று யாக்கோபா தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒரு ஒரு முகத்தை ஒரு ஒரு பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானியம் உண்டு கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் இங்கு எய்த்து தேசம் பஞ்சமா இருக்கு எல்லா தேசமும் பஞ்சமா இருக்கு எல்லாரும் அங்கு எய்த்து தேசத்திடத்திலே தானியம் கொள்ளும்படியாக வருகிறார்கள் இதுதான் இங்கு யோசிப்புடைய வாழ்க்கையிலே நடந்த அனுபவம் எய்ம்ஸ் தேசத்தில் செழிப்பாக இருக்கிற நாட்களை சேர்த்து வைத்துக்கிட்டாங்க ஆனால் ஏழு வருஷ பஞ்சம் என்று தேவன் சொல்லிட்டார் தான் அதை யோசிப்பு மூலமாக சொல்லியாச்சு அதனால் யாக்கோபுடைய பிள்ளைகள் யாக்கோவ் வரும்போது கூட இன்னும் இத்தனை வருஷம் பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பு அங்கு தகப்பனை கொண்டு வரும்போது கொண்டு வரும்போது சொல்லிவிட்டதாக ஆதியாக நாற்பத்தைந்து எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் அஞ்சு வருஷம் பஞ்சம் இருக்குது என்று சொல்லி யோசிப்பு சொல்லுகிறான் அதனால் இந்த செழிப்பான நாட்கள் அவங்க சேர்த்து வைத்து கொண்டார்கள் பஞ்ச நாட்களை கொடுக்குறாங்க அதனால் எய்த்து தேசத்துலேயும் பஞ்சம் மற்ற இடங்களிலையும் பஞ்சம் இந்த பஞ்ச காலங்களில் தானியும் கொள்ளும்படியாக யோ குடும்பத்தார் எய்த்துக்கு போனதாக வேதத்திலேயே நாம் கற்றுக்கொள்கிறோம் இப்போ இந்த பஞ்ச காலத்தில் இந்த யாக்கோபுடைய குடும்பத்தார் எயித்துக்கு போன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு மூன்று பாயிண்ட் உபதேசம் நமக்கு இருக்குது ஒன்று எமோருடைய அக்கிரமங்கள் இன்னும் நிறைவாக்கப்படவில்லை அதனால் அவங்க எய்துக்கு போக வேண்டும் என்று ஆதி ஆகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமோடு சொல்லுகிறார் ஏன் இந்த யாக்கோபுடைய நாட்களில் இவங்க எய்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் பஞ்சம்தான் அந்த பஞ்சத்தை குறித்து யோசியப்புக்கு நல்ல வெளிச்சம் அவங்க கிடைச்சிட்டு எமோருடைய அக்கிரமங்கள் இன்னும் நிறைவாக்கப்படவில்லை ஆதியாகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் அதனால் அவர்கள் எய்துக்கு போக வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமோடு சொன்ன விஷயங்கள் அதுக்கு பின்பு அவங்க விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வருவார்கள் என்று ஆதி ஆகம் பதினைந்திலே எய்துக்கு அவர்கள் போகிற விஷயங்கள் எமோருடைய அக்கிரமங்கள் இன்னும் நிறைவாக்கப்படவில்லை என்ற கருத்தில் ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார் என்பது ஒன்று உபதேசம் ஆகியோர் நாற்பத்தைந்தில் ஜீவரட்சணை செய்யும்படியாக நம்ம குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு இங்கே அனுப்பினார் இது நீங்கள தேவனே அனுப்பினார் என்று சொல்லுகிறார் அது ஒரு பாயிண்ட் அங்கேதான் அது முக்கியம் அப்போது இந்த யோசைப்பு குழியில் போட்டதோ யோசைப்பு குரோதமாக சகோதரி செய்ததோ தேவனே செய்தார் என்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆதியாகமும் பதினைந்து எமோரு அக்கிரம அந்த வசந்த வாசிங்கே ஆதியாகவும் பதினைந்து அப்பொழுது அவர் ஆபரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் அவர்களால் நானூறு வருஷம் உபதிரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் எமோரியுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாக்கப்படவில்லை அதனாலதான் அவங்க எயித்துக்கு போக வேண்டும் என்ற விஷயங்கள் ஆண்டவர் தேவன் ஆபரகாமோடு சொல்லிவிட்டார் அதுதான் பாயிண்ட் இங்கு ஆதியாவது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் என்ன நீங்கள் இப்படியெல்லாம் செய்திட்டீங்க அப்படிங்கிறத பற்றி விச விசாரப்பட வேண்டாம் ட்ராமா போட்டதுக்கப்புறம் ட்ராமா போட்டாச்சு அது அவங்க உணர வேண்டும் ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்களே விசாரப்பட வேண்டாம் தேவனை இதை செய்தார்னு சொன்னால் ஏன் ட்ராமா போடணும் இல்லையா ஆதியாவது நாற்பத்தைந்தாம் அதிகாரத்தில் வாசிப்போம் ஆதியாவது நாற்பத்தைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் இது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சி அனுப்பினார் உளவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரச்சிப்பினால் உங்களை உயிரடைய காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் இதுதான் எயித்துக்கு போனது ஜீவரட்சனை வேண்டும் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது நம்மை பற்றி நிச்சய நோக்கம் இருக்கு ஒரு திட்டம் இருக்கு அதனால நம்முடைய குடும்பம் அழிஞ்சு போக கூடாது அதுதான் முக்கியம் அதனால தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் இதை குறித்து என்ன விற்று போட்டோம் அதை செய்தோம் இதை செய்தோம் என்ற விசனை உங்களுக்கு வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க இது நம்ம குடும்பத்தை பற்றிய ஒரு திட்டம் தேவனுக்கு அப்படி அப்படின்னு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன் முதலாவது அவர் பண்ணின ட்ராமாலாம் பயங்கரம் அந்த ட்ராமாவில் தான் தவப்பரி சத்ததுக்கு அப்புறம் காலில் விழுறாங்க அவ்வளவு ட்ராமா ட்ராமா இல்லை அது உண்மையாக நடந்த சம்பவம் ட்ராமா போட்டாலும் அது அவங்களோட வாழ்க்கையில் நினைச்சு முடியாது மறக்கவே முடியாது ஆனால் விஷயம் என்ன என்றால் நம்முடைய குடும்பத்தை பற்றிய தி நித்திய நோக்கம் தேவனுக்கு இருக்கு அந்த திட்டத்தில் நம்ம அழிஞ்சு போகக்கூடாது ஜீவரட்சணை செய்ய வேண்டும் என்பது ரெண்டாவது பாயிண்ட்டு எயித்துக்கு போன விஷயம் உபதேச ரீதியாக மூன்றாவதாக ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார் தேவன் தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்கிறார் எயித்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் அது நன்மையான விஷயமாக இருக்கிறது தீமையான விஷயமாக இல்லை எயித்துக்கு போகிறதுலேயும் நன்மை தான் இருக்குது அது ஒரு நன்மை தீமைகள் நன்மையாக மாறுகிறது என் அது ஒரு உபதேசம் ஆகவே இந்த ஆதியாக பதினைந்தாம் அதிகாரத்திலும் இந்த ஆதியாகம் நாற்பத்தைந்தாம் அதிகாரத்திலும் இந்த ஆதியாக ஐம்பதாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் யாக்கோவுடைய குடும்பத்தார் எய்த்துக்கு போன உபதேசங்களாக எய்துக்கு போன அனுபவங்கள் எய்த்துக்கு போனது இந்த மூன்று வசனங்களிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் உபதேசங்களாக இருக்கிறது அதுதான் முக்கியம் அதனால் அந்த பஞ்ச காலத்தில் அவங்க எய்துக்கு போயிட்டாங்க தான் கருத்து ஏழு வருஷ செழிப்பு ஏழு வருஷ பஞ்சம் அதை நீங்கள் எடுத்துக்கிடணும் ஏழு வருஷம் கத்தோட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் கத்தரோடு இருக்கிறார்கள் அப்போது ஏழு வருஷம் இங்கு உபத்திர காலம் நடக்குது அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆயிரம் வருஷ சாட்சியை ஸ்தாபிக்கிறார்கள் இது இந்த ஏழு ஏழு என்ற வார்த்தை ஏழு வருஷ பஞ்சம் ஏழு வருஷ ஏழு வருஷ செழிப்பு ஏழு வருஷ பஞ்சம் என்பது உபதேச ரீதியாக இந்த இந்த க கத்தட வருிலே எடுத்துக்கொள்ளப்படுவதும் இந்த ஏழு வருஷம் உபத்திர காலங்கள் என்பதுதான் எங்கு இது இந்த பஞ்சம் கைவிடப்பட்ட சபைக்கு வந்த பஞ்சம் அழகுதா எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு செழிப்பு கைவிடப்பட்ட சபைக்கு வந்த பஞ்சம் அதனால் ஏழு வருஷம் ஏழு வருஷம் என்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் பின்பு ஆயிரம் வருஷ அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுகிறதுனால இங்கு எய்திலே யோசிப்பு அரசனாக இருக்கிறான் ராஜாவுக்கு பின்பு யோசைப்பு தான் அதிகாரம் அப்போது ஒரு ஆளுகை அந்த எய்த்திலே அவர்களுக்கு இருக்குது யோசைப்பு ஒரு ஆளுகை இருக்குது எய்து தேசத்தில் இயேசுக்கும் ஒரு ஆளுகை இருக்குது அப்போ அந்த ஆளுகை என்பது இந்த ஏழு வருஷத்தோடு சம்பந்தப்பட்ட ஆளுகை யோசைப்புக்கும் ஆனால் இந்த ஏழு வருஷமும் நமக்கு நிறைவு என்ற விஷயத்த நமக்கு ஆளுகை இருக்குது நமக்கு எப்படி ஆளுகைன்னு சொல்ல முடியும் ஏழு வருஷம் யோசைப்புக்கு ஆளுகை இருக்க ஏழு வருஷ செழிப்பிலையும் அவன் ஆளுகை செய்கிறான் ஏழு வருஷம் பஞ்சத்துலேயும் அவன் ஆளுகை செய்கிறான் என்பதை நம்ம எடுக்கணும் நமக்கு இந்த ஏழு வருஷம் செழிப்பில் என்ன எங்கே ஆளுகை இருக்குன்னால் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் சகல ஜாதிகளையும் இருப்புக்கொளால் ஆளுகை செய்ய ஆண் அவள் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையிலே காணப்படக்கூடிய ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் ஏழு வருஷம் அவங்க அந்த செழிப்பை அந்த செழுமையான வருஷத்தில் யோசிப்பு ஆளுகை செய்கிறான் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷம் பஞ்சத்தில் யோசிப்பு ஆளுகை செய்கிறான் என்பது செழிப்பிலையும் ஆளுகை இருக்குது பஞ்சத்தில் அவனுக்கு ஆளுகை இருக்குது இந்த பஞ்சத்தில்தான் இவங்க மாற்றுறாங்க செழிப்பில் அவங்க இல்லை செழிப்பில் யோசைப்பு மாத்திரம் யோசிப்பும் எய்த்து தேசத்தில் இருக்கிறவர்களும்மாக இருக்கிறார்கள் அப்போது அந்த செழிப்பில் அவங்க வரலையே இந்த தேசம் செழிப்பாக இருக்கும்போது அவங்க வரலை யோசிப்புக்கு செழிப்பிலையும் ஆளுகை இருக்குது பஞ்சத்திலையும் ஆளுகை இருக்குது என்றால் நமக்கு செழிப்பின ஆளுகை ஆனால் அந்த பஞ்சம் என்ற நேரத்தில் ஏழு வருஷத்தில் அங்கு யோசிப்புடைய ஆள்கள் அங்கே இருக்குது யோசிப்புக்கு ஆளுகை பஞ்சத்தில் ஆளுகை இருக்குது அப்போது இந்த யோசிப்புக்கு பஞ்சத்தில் ஆளுகை என்பது இஸ்ரேவேல் ஜனங்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் முதல் மூன்ற வருஷம் ஆலயத்தை கட்டி அந்த கிருசுவோடு கூட இருக்கிறாங்க அந்த கிருசுவோடு கூட ஆனால் கைவிடப்பட்ட சபைக்குத்தான் முதல் மூன்ற வருஷம் பஞ்ச அவங்களுக்கு பஞ்சம் இல்லை பின்பு பிந்தினம் மூன்ற வருஷம் யாக்கோவுக்கு இக்கட்டு காலம் யாக்கோவுக்கு இக்கட்டு காலம் என்பதை ரெண்டு பிரிவாக நாம் பிரித்து கற்றுக்கொள்ள வேண்டும் யோசேப்புக்கு இருக்கக்கூடிய ரெண்டு வருஷ ஆளுகை அந்த ஏழு வருஷ ஆளுகையில் முதல் மூன்ற வருஷம் அவங்களுக்கு பஞ்சம் கிடையாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டாவது மூன்ற வருஷம் தான் அவங்களுக்கு யாக்கோப்புக்கு எக்கட்டு காலம் ஆனால் அந்த ரெண்டாவது மூன்றரை வருஷத்தில் கூட லட்சத்து நாற்பத்தி நாலு மேத்திரை போடப்பட்டு அவங்களை யாரும் கொலை செய்ய முடியாது அவர்கள் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு ஆளுகைக்கு வருகிறார்கள் இது இஸ்ரமேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் புரியுது அவங்களுக்கு முதல் மூன்று வருஷம் அவங்களுக்கு பஞ்சம் இல்லை கைவிடப்படுகிற சபை தான் பஞ்சம் ரெண்டாவது மூன்ற வருஷம் யாக்கோபுக்கு எக்கட்டு காலம் என்று சொன்னாலும் அங்கு லட்சத்து நாற்பத்தி நாலு போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அவங்க ஆயிரம் வருஷ சாட்சிக்கு கொண்டுவரப்படுகிறார்கள் என்பதை யோசிக்கப்பட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழு வருஷ செழிப்பிலும் ஏழு வருஷ பஞ்சத்திலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக சத்தியங்களாக இருக்கிறது அதுவும் சரியாக புரிதா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம் ரெண்டு பகுதி ஆவிக்குரிய பகுதியை ஏழு வருஷம் செழிப்பு என்ற ஆவிக்குரிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சகல ஜாதிகளையும் இருப்புக்கொள்ள ஆள்கை செய்யும் ஆண் பிள்ளை ஆவிக்குரிய ஆள்கை நமக்கு விவசாயிப்புக்குள்ள அது அது இருந்தாலும் நிழலாட்டமாக இருக்க அதை நம்ம எடுத்துக்கிடுவோம் அது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை புதிய ஏற்பாட்டு சபை இங்கு கைவிடப்பட்ட சபை என்ற நிலையிலே அந்த ஏழு வருஷம் யோசிப்புக்கு இருக்கிற பிந்தின ஆளுகையில் சிறவேல் ஜனங்கள் முதல் மூன்றரை வருஷம் ஆலயத்தை கட்டி அந்த சோடு கூட இருக்கிறார்கள் ரெண்டாவது மூன்றரை வருஷம் யாக்கோப்புக்குட்டு காலத்தில் லட்சத்து நாற்பத்தி பேர் முத்திரை போடப்பட்டு ஆயுரவச சாட்சிக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் விசிறவேல் ஜனங்கள் ஏழு வருஷத்தில் அந்த ஆளுகையில் கிடக்கிறாங்களே பஞ்ச பஞ்சம்னாலும் அது ஒரு காரணம் பஞ்சம் வளக்குதா ஆவிக்கிரிய பிரகாரமாக அதை கவனிக்கிறாங்க பஞ்சம்தான் ஏழு வருஷ பஞ்சத்துலேயும் யோசிப்பு என்ன செய்கிறான் சாப்பாடு கொடுக்குறோம் எல்லாேருக்கும் அது பஞ்சத்தில் கொடுக்குற சாப்பாடு செழிப்பில் சாப்பிட்டு சேர்த்து வைக்கிறதுக்கும் பஞ்சத்தில் அங்கே செழிப்பிலேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு வித்தியாசத்தை கண்டு கொள்ள வேண்டும் ஏழு வருஷம் செழிப்பில் சாப்பிட செய்யவும் சேர்த்து வைக்கிறோம் ஏழு வருஷம் பஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதா பஞ்சத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரெண்டு வகையான அனுபவங்களாக இருக்கிறது ரெண்டு கருத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் சரி இப்போ ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்த பஞ்சத்தில் ஆப்ரஹாமும் ஈசாக்கு யாக்கோபும் எய்பத்துக்கு போன விஷயங்கள் இந்த ஈசாக்கு எய்பத்துக்கு போகாத விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த யாகோபுக்கு எயித்துக்கு போகிறதை குறித்து பயம்தான் அவனுக்கு விருப்பம் இல்லை பஞ்சத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க வழியே எய்து தேசத்துக்கு போக வேண்டும் என்று யோசைப்பு கட்ளையில் யோசேப்பு கட்ளையில் போக விருப்பம் இல்லை ஆதியாகவும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எயிப்த்துக்கு போகிறதை பற்றி பயப்பட வேண்டாம்ப்பா நான் உன்னோடு வருவேன் திரும்ப உன்னை நந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் தன் கைகளாலே உன் கண்களை மூடுவான் என்ற வார்த்தையை ஆதியாகவும் நாற்பத்தாறு முதல் நான்கு வசனங்களிலே தேவன் யாகவுக்கு சொன்னதுக்கப்புறம் யாகவு பட்டியை கட்டிட்டு போகிறார் யாக்கோபு எயித்துக்கு போகிறது விருப்பம் இல்லை பயப்பட்டார் பஞ்சத்துக்கு தானே வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம் ஆனால் யோசேப்பு அங்கே அதிபதியாக இருக்கிறதுனால யாக்கோபை யோசேப்பு அங்கே எய்த்து தேசத்துக்கு வரவழைக்கும் போது யாக்கோபுக்கு எய்த்து தேசத்துக்கு போக விருப்பம் இல்லை சரித்திரங்களெல்லாம் அவங்க தெரியும் ஆப்ரகாம் எயித்துக்கு போனால் தெரியும் ஈசாவுக்கு எய்துக்கு போகலைன்னு தெரியும் இவரும் பஞ்ச காலத்தில் எயிப்துக்கு போக விரும்பலை ஆனால் தேவன் சொல்கிறாரு நான் எயித்துக்கு உன் கூட வருவேன் திரும்ப நான் இந்த இடத்துலே நான் உன்னை கொண்டு வருவேன் அடக்கங்க தான் யோசியப்புத்தன் கைகளாலே உன் கண்களை மூடுவான் இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா கால நம்முடைய தேவன் மரணப்பரிய நடத்துவார் என்ற வார்த்தையின் உபதேசமாக இருக்கிறது அதையாவது நாற்பத்தாறு முதல் நான்கு வசனங்களை குறித்து கொண்டு அங்கு தேவன் யாக்கோபோடு சொன்ன வார்த்தை நாற்பத்தெட்டாம் சங்கீதம் கடைசி வசனத்தில் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தை நடத்துவார் என்ற உபதேசத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இது சியோனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை இதுதான் ஆதியாகவும் நாற்பத்தொம்பது இருபத்தாறில் அது சியோன் மலை பரியந்தும் அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு கேட்டினது அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அவன் செத்து போகவில்லை அவன் ஜீவித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு ஒரு கற்றில் இருக்குது அவன் காலை நீட்டலை கால்களை மடக்கினான் ஜீவித்து போனான் என்ற வார்த்தை யாக்கோபுக்குரியதாக இருக்குது இதுதான் எயிப்துக்கு போக பயப்படாத நான் அங்கே எயிப்துக்கு வருவேன் திரும்ப இங்கே கொண்டு வருவேன் தன் கைகளாலே உன் கண்களை மூடுவான் நடத்துவான் யோசிப்பு கைகளில் உன் கண்களை மூடுவான் என்பது நடத்துவான் இந்த தேவன் என்றென்றைக்கு பிள்ளை சதாகால் நம்முடைய தேவன் மரணபரியந்தான் நம்மை நடத்துவார் அவன் கையினால உன் கண்ணை மூடுவான்னா யோசேப்பு தான் உன் குடும்பத்தை நடத்துவார் அப்போ யோசேப்பு சொல்கிறார் ஆதியாவும் நாற்பத்தஞ்சு எட்ட வாசிங்க ஆதியாவது நாப்பத்தஞ்சு எட்டு அவர் தேவன் யோசேப்பு ஒரு தேவன் நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தக தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார் யோசேப்பு தேவன் கார்வனுக்கு கத்தன் குடும்பத்துக்கு தகப்பன் ஆகவே தான் இந்த யோசேப்பு தன் கைகளாலே உன் கண்களை மூடுவான் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரணபரியந்தான் நம்மை நடத்துவான் யோசேப்பு கைகளால் உன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லிட்டார் தேவன் ஆகவே அந்த நாற்பத்தாறாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளின் உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்பு பஞ்சம் எங்கே வருகிறதுனா ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நியாயாதிபதிகள் காலங்களில் வந்த பஞ்சத்தில் இங்கு அவர்கள் நகோமியுடைய குடும்பத்தார் மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள் ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிப்போம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகே மூரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் ரெண்டு குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் போதும் இங்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களில் வந்த பஞ்சம் நியாயாதிபதிகள் காலங்களில் அவங்க நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்களில் பஞ்சம் வர்றது இவங்க பெத்லேயம் என்ற அப்பத்தின் வீடு செழிப்பான இடம் பெத்திலகை மேப்பில் அந்த பெத்திலேகம் பச்சையாக தெரியும் ஏன்னா பெத்திலேகம் என்றால் அப்பத்தின் வீடு செழிப்பான இடம் எப்ராத்தான் அவ்வளோ செழிப்பு பெத்திலேகம் என்றால் அப்பத்தின் வீடு எப்ராத்தா என்ற செழிப்பு இங்கே ஏன் பஞ்சம் வருது இந்த நேரத்தில் அவங்க பெத்திலேகமே விட்டு அவங்க மூவாபதேசத்துக்கு போகிறார்கள் நியாயாதிபதி காலங்களில் அவங்க சரியாக நீதி நியாயத்திலே அவர்கள் வாழவில்லை செழிப்பான எப்ராத்தா அப்பத்தின் வீடாகிய பெத்திலேகமிலே அவர்கள் வாழாதபடி பஞ்சம் வந்தாச்சு அப்போது நீதி நியாயம் நமக்கு இருந்தால் ஏன் பஞ்சம் வருகிறது அங்கு ரெண்டு சாமியில் ஏழு பத்தில் நியாயாதிபதிகள் நாட்களில் நியாயக்கேட்டை புரட்டக்கூடிய இடத்துல தான் அவங்க இருந்தாங்க நீதி நியாயம் அவங்களுக்கு இல்லை அதனால தான் அங்கே பஞ்சம் வருகிறது உண்மையுள்ள நகரம் எப்படி ஏசியா மாறிட்டு நீதி அது குடியிருந்தது இப்போது கொலைபாதகர் என்று ஏசியா ஒன்று இருபத்தொன்னுல ஏசியா புலம்பினது போல் உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாக போகும் நீதியால் நிறைந்தது எப்படி கொலை பதகாராக போயிடுவாங்க நியாயக்கேட்டின் புத்திராக போகிறதுனால உள்ள பஞ்சம் நீதி நியாயம் என்ற விஷயத்தில் அதை ஏசியா ஒன்று இருபத்தொன்னில் நீதி நியாயம் நியாயம் அப்படிங்கிறது சத்தியம் அதன்படி நடந்தால் நமக்கு இருக்கிறது நீதி அது நீதிபறம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர்படும் சத்தியம் அப்படிங்கிறதே லா லாயர் தான் அவர் வச்சிருக்கிறார் சட்டங்கள்லாம் படிச்சிருக்கார் நீதிபதிகிட்ட நீதி இருக்குதுதா லாயர்கிட்ட சட்டம் இருக்குது சத்திய லாயர்கிட்ட இருக்குது நியாயம் அட்வொகேட்டு இருக்குது நீதி ஜட்ஜு கிட்ட இருக்குதா அதுதான் இந்த நீதி நியாயம் என்ற வார்த்தை நியாயம் என்பது அட்வொகேட்டோடு சேர்ந்தது நீதி என்பது ஜட்ஜோடு சேர்ந்தது அதனால் உண்மையுள்ள நகரம் ஏசியாக போயிட்டே நீதி அதில் குடியிருந்த இப்போ கொலைபாதகராக போயிட்டாங்களே அப்படின்னு ஏசியாக ஒன்று இருபத்தி ரெண்டு அதான் பஞ்சம் நியாயாதிபதிகளின் காலங்களில் ஏன் பஞ்சம் வரணும் அவங்ககிட்ட நியாயம் இருக்குது நீதி இருக்குது பஞ்சம் வரணுமா நியாய நீதி இருந்தால் பஞ்சம் வர முடியாத முப்பத்தி ரெண்டு ஒன்னை வாசிக்கும் போது ஏசியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் ஆயிரவரசாட்சியின் செழிப்பு அங்கே எப்படி பஞ்சம் வரும் இது ஆயிரவரசாட்சியை பற்றிய வசனம் ஒரு ராஜா நீதியாய் அரசாட்சி பிரபுக்கள் துரைத்தனம் பண்ணுவாங்க அது செழிப்பான ஒரு ஆயுரவரசாட்சி ஏசியா முப்பத்தி ஐந்து ஒன்றை குறித்து கொண்டால் ஒனாந்திரம் அங்கே இருக்காது காடு இருக்காது முள்ளுக்குறுக்கு அங்கே இருக்காது எல்லாம் செழிப்பாக இருக்கும் ஆயுர்வஸ்தா சாட்சி ஏனென்றால் நீதி நியாயம் அங்கே இருக்குது நியாயாதிபதியின் நாட்களில் ஏன் பஞ்ச வரணும் நியாயக்கேட்டின் புத்தராக போயிட்டாங்க நியாயமும் கிடையாது நீதியும் கிடையாது லாயரும் நியாயங்காயத்தை படிக்கலை நீதிபதிகிட்டே நீதி கிடையாது அதனால் பஞ்சம் ஆகவே தான் உண்மை உள்ள நகரம் வேசியாய் போயிட்டு அந்த உண்மை என்பது நியாயத்தோடு அட்வொகேட்டோடு சேர்ந்தது அது வேசியாக போயிட்டு இங்கு நீதி அதில் குடிகொர்ந்து இப்போ கொலைபாதகன் நீதி குடியிருந்துச்சு இப்போ கொலை பாதகன் ஆகவே இந்த கொலை பாதகமும் வேசித்தனமும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது வேசித்தனம் எங்கே இருக்கும் அங்கே கொலைபாதகம் இருக்கும் இப்போது ஏசியா ஒன்று இருபத்தாறில் அது நீதிபுறம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் வரும் நீதிப்புறம் சத்திய நகரம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதுக்கு வாசலை தருவாங்க சத்தியத்தை கை கொண்டால் நீதி உள்ள ஜாதியாக போடலாம் அதான் சத்தியபுரம் என்றும் நீதிபுறம் என்றும் சாட்சிப்படும் ஏசியா ஒன்று இருபத்தாறில் உன் நிய உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீதிபுறம் என்றும் சத்திய என்றும் பெயர் பெறுவாய் நீதிபுறம் என்றும் சத்திய என்றும் பெயர் பெறுவாய் ஆனால் நமக்கு தெரியணும் நீதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் நியாயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம நீதியாக நாம் நியாயம் சொல்லலாம் ஒரு நீதிபதி எல்லா நியாயங்களையும் அவர் தெரிந்திருந்தால் அந்த நீதிபதிக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லா நியாயம் அவர்கிட்ட இருக்குது அவர் நீதியாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத அவரை என்ன பண்ண முடியும் நியாயம் தெரியாமல் இருந்தால் நீதியை நம்ம செய்ய முடியாது நியாயம் எல்லா நியாயமும் தெரிஞ்சுருந்தால் நீதியாக தீர்ப்பு சொல்லலாம் அது யாரும் அதுக்குமில்ல எங்கே போனாலும் அந்த நீதி நியாயம் ரெண்டும் ஒன்று கொண்டு சம்மந்தப்பட்டது நீ நியாயம் தெரியாமல் நீதி இருந்தால் அவனுக்கு தெரியும் நியாயத்தை வச்சு அடிச்சுட்டு வந்துடுவான் அவளுக்குதான் ஆகவே தான் அது உண்மையுள்ள நகரம் என்றும் நீதி குடியிருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் நியாயாதிபதிகளின் நாட்களில் இந்த பெத்லஹேம் ஊரிலே நடந்த சம்பவம் ஆகவே இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா நகோமியுடைய புருஷனும் அரைத்து போய்விட்டான் ரெண்டு பிள்ளைகளும் அரைத்து போய்விட்டார்கள் இந்த புருஷன் என்பது தேவ அன்பையும் ரெண்டு பிள்ளைகள் என்பது ஆவியின் முதல் பலனும் சரீர மீட்பும் என்ற நிலையை காட்டுது ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் புருஷன் செத்து போயிட்டாங்க ரெண்டு பிள்ளைகளையும் சிறைப்பிடிக்க கடைக்காரன்னு வந்திருக்கிறான் அப்பருஷன் செத்து போயாச்சும் பிள்ளைகள் பிள்ளைகளை சிறைப்பிடிக்கலை ரெண்டு ராஜாக்கள் நாளில் புருஷன் என்பது தேவ அன்பு ரெண்டு பிள்ளைகள் என்பது ஆவியின் முதல் பலன் சரீர மீட்பு ஆவியின் முதல் பலன் என்பது கைவிடப்பட்டு இரத்த சாட்சியை மறிப்பது சரீர மீட்பு என்பது எடுத்துக்கொள்ளப்படுவது ஆவியின் முதல் பலனை பெற்ற நாம் நம்முடைய சரீர மீட்பை பெறுவதற்காக சரீர மீட்பு பெறலை ஆவியின் முதல் பலன் இருக்குது அப்படின்னா அது ஒரு பிள்ளை தான் ரெண்டு பிள்ளைகள் அப்போ ஆவியின் முதல் பலனும் நம்ம பெற்றுக்கிறோம் சரீர மீட்பையும் நாம் பெறப்போகிறோம் இது ரெண்டு பிள்ளைகள் ஆனால் சரீர மீட்பு நமக்கு கிடைக்கலை கத்தோடவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலை இப்போ ஆவியின் முதல் பலன் இருக்குது ஆட்டுக்குடியின் ஜூபத்தில் பேர் இருக்குது ரத்த சாட்சியாக மறைக்க வேண்டியதான் ஒரு பிள்ளை தான் ரெண்டு பிள்ளை இல்லை ஆகவே தான் இந்த புருஷன் என்பது தேவ அன்பையும் ரெண்டு பிள்ளைகள் என்பது ஆவியின் முதல் பலனும் சரிமைப்போம் நாகோமை தன்ற வாழ்க்கையில் தேவ அன்பையும் இழந்து போய்விட்டாள் ஆவிக்குரிய ரெண்டு அனுபவங்களையும் இழந்து போய்விட்டாள் அதுதான் பஞ்சத்தில் போன நிலை ஆண்டோடைய அன்பிலே நாம் ஜெயம் கொள்ளணும் அது பசியோ நிர்வாணமோ என்று ரோமர் எட்டு முப்பத்தாறில் பவுல் சொல்கிறாரு அது பசியாக இருக்கட்டும் நிர்வாணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அன்பில் ஜெயிக்கணும் பெத்திலேகமிலும் எப்பார்த்தாலும் அன்பு அன்பில் ஜெயிக்கலைன்னா புருஷன் போயிடுவாங்க சரீர மீட்பும் இல்லை ஆவியின் முதல்வனும் இல்லை எல்லாம் போச்சு அதனால் நஷ்டத்தில் தான் வந்தாங்க அந்த இருபத்தி ஓராவ வசனத்தில் ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்தில் என்ன புலம்புகிறாள் நகோமி நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தரனை வெறுமையாய் திரும்ப பண்ணினார் நிறைவுள்ளவள் என்பது பஞ்சத்தில் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டா போனீங்க பஞ்சத்துக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க என்ன நிறைவு உள்ளவளாக பஞ்சத்துக்கு போனவங்க எல்லாம் அந்த ஊரில் போய் இருக்கலான்னு எல்லாம் க கட்டி போனீங்களா லாரியில் கட்டி போனீங்களா இது புருஷன் பிள்ளைகள் செத்த விஷயத்தை தான் சொல்லுவோம் விளங்குதா நிறைவுள்ளவளாய் போனேன் வெறுமையான்னு வந்திருக்கிறேன் இப்போ மோபதேசத்தில் அங்கே ஒன்று இல்லைன்னு சொல்லப்படலை மோபதேசத்தில் பஞ்சம் அப்படின்னு சொல்லி திருப்ப வெத்திலகம் வந்தான்னு சொல்லியிருக்கேன் இல்லை பெத்திலகவில் பஞ்சம் மோகாப்பில் செழிப்பு தான் திரும்பி வந்தது வெறுமை என்பது புருஷனும் பிள்ளைகளும் இல்லாத வறுமை தான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு செழிப்பு வந்திருக்கு பெத்தில மேல அப்படின்னு சொன்னோடனே ஊருக்கு வராங்க போனது பஞ்சத்தில் போனாங்க இங்கு செழிப்பு வந்த உடனே திருப்பி வருகிறாங்க நம்முடைய ஜனங்களை ரசித்திருக்கா சே தேசத்தில் செழிப்புன்னு சொல்லித்தானே திருப்பி வராங்க இல்லையா திருப்பியும் பெத்திலும் இல்லை பஞ்சம் நேரத்தில் இங்கே வந்தீங்களா இல்லையே ஆறாம் அவசரத்தை வாசிங்க கர்த்தர் தமிடைய ஜனங்களை சந்தித்து சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப்தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட அங்க பஞ்சம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் போறீங்க இங்க பஞ்சம்னா அங்க பஞ்சம்னா இங்க வாரீங்க அங்க செலிஃபுனா அங்க போறீங்க இதான் விஷயம் ஆனா நிறைவுளவுளாய் வந்தேன் தேவனனை வறுமையாக்கினார் என்பது புருஷன் பிள்ளைகள் செத்து போன விஷயத்தை தான் அது கருத்துக்குள்ளே நாம் உட்கருத்தாக நம்ம எடுக்க வேண்டும் அங்கே ஒன்றும் நிறைஞ்சு கொண்டு வரல அங்கே வெறுமையாக கொண்டு போனது இழச்சிக்குற பிரகாரம் பொருட்களை அங்கு சொல்லப்படவில்லைதான் இதுதான் விஷயம் ஆனால் இது தேவனுடைய வழிநடத்தல் என்பதை நகோமியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டுடைய வழிநடத்தலாக அதை நாம் என்ன செய்கிறோன்னா பஞ்சத்தில் போனாங்க பஞ்சத்தில் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டானே இப்போது இதனுடைய உண்மை கருத்து என்ன என்றால் இங்கு மாமனாரும் மருமகளும் சேர்ந்து பெற்றெடுத்த சந்ததியாகிய போவாசுக்கு தகப்பனும் மகளும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளையாகிய ரூத்து ஒன்றுக்கொன்று சம்பந்தம் கலந்து அவர்கள் பிரபலமான ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை அங்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்துக்குத்தான் இவைகளை நான் இப்போது கொண்டு வர மாமனாரும்ருமகளும் சேர்ந்து பெற்றெடுத்த சந்ததி தான் போவாஸ் யூதாவாகிய மாமனார் தாமாராகிய மருமகளோடு சேர்ந்து வந்த சந்ததி போவாஸ் யூதா தாமருக்கு பெற்ற பாரேசுடைய வீட்டை போல போவாசுடைய வீட்டை வாழ்கிறா இங்கு லோத்தும் லோத்துடைய மகளும் சேர்ந்து பெற்றெடுத்த சந்ததி மோவாபு அதுதான் ரோத்து இந்த ரெண்டும் அங்கு சேருது மாமனாரும் மருமகளும் சேர்ந்து பெற்றெடுத்த சந்ததியாகிய போவாசுக்கு தகப்பனும் மகளும் சேர்ந்து பெற்றெடுத்த சந்ததியாகிய ரூத்து போவாசு ரூத்தை விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு கருத்து விளங்குதா இதில் நாம் க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னால் இங்கு புரஜாதிகள் இதில் சேர்ந்தாங்க சிறவையில் ஜனங்களோடு புரஜாதிகள் இதில் சேரக்கூடிய அனுபவம் அப்போது சிலர் முதல் ஒம்பது அதிகாரம் யூதர்கள் தான் ஆனால் பத்தாம் அதிகாரத்தில் குர்நெல்லை வீட்டில் புரஜாதி ஜாயின்ட் ஆகுது அதுபோல் இங்கு புரஜாதிகள் இஸ்ரேவேல் ஜனங்களோடு சேரக்கூடிய ஒரு சரித்திரம் ஒரு சத்தியம் இந்த ரூத்தின் புத்தகம் அதனால் இந்த வெறுமையாய் போனேன் என்று சொல்கிறாளே நிறைவு உள்ளவளாய் நான் போனேன் வெறுமையாய் வந்தேன் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் அதை கொள்ளையாடாதபடி வறுமையாக்கினார் என்று பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு எட்டு வசனங்கள் ஒம்பது வசனங்களை குறித்து வேண்டும் அங்கு வெறுமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கு நகோமிக்குள்ளே கொண்டுவரப்பட்டு இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் கொள்ளையாடாதபடி வெறுமையாக்கிற விஷயம் இங்கு இயேசுடைய அப்போசலர்கள் தங்களை வெறுமையாக்கக்கூடிய அந்த சத்தியத்துக்கு நிழலாட்டமாக இந்த நகோமியை நாம் அமைக்கிறோம் அவங்க போனது வந்தே வந்தது வந்ததை அவங்களுக்கு சொல்லியாச்சு இங்கு நகோமி வறுமையாக்கப்பட்டதுனால் ஏசு தம்மைத்தான் வறுமையாக்கினதுனால அவருடைய அப்போசலர்களும் தங்களை வறுமையாக்கினதுனால அந்த உண்மைக்கு நிழலாட்டமாக இந்த இடத்துல இந்த நகோமி நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்த நகோமியை தேவோட ஊழியக்காரர்கள் நிழலாட்டமாக கொண்டு வந்துட்டோம் அதுதான் விஷயம் நான் நிறைவுளவனாய் போனேன் வெறுமையாக வந்தேன் என்பது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடாமல் தம்மைத்தான் வறுமையாக்கினார் இயேசு தம்மைத்தான் வெறுமையாக்கினார் இது கடவுளே என்னை வெறுமையாக்கிட்டாரே அப்படின்னு நம்ம புலம்புது இல்லைங்கதா நாம் நம்மை வெறுமையாக்க வேண்டும் அப்போ சிலர்கள் கடவுளே என்னை வெறுமையாக வச்சுருக்கார் அப்படிங்கிற இந்த நகோமியுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் நிறைவுளனாய் போனேன் என்னை வெறுமையாக்கிட்டாரே கடவுள் அப்படின்னு புலம்பக்கூடிய புழப்பத்தில் தேவிட ஊழியக்காரர் உண்மை அல்ல இந்த இதை இந்த நிழலாட்டத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அது புழப்பமாக எடுக்கக்கூடாது அதை உண்மை உள்ள அந்த வெறுமையாக்கப்பட்ட ஊழியர்கள் வெறுமையாக்கின அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் விளங்குதா இதை நிழலாட்டமாக புலப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது விளங்குதா உங்களுக்கு இது புலம்ப கூடாது இது உண்மை ஆகவே இந்த நகோமியை வெறுமையாக்கின அப்போசலுக்கு நல நாட்டமாக நாம் கொண்டு வருகிறோம் இப்போது இந்த ரூச்சுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்பது வெறுமையாக்கின தேவன் மாமியாரை வெறுமையாக்கின தேவன் புருஷனை கொன்ற தேவன் அக்கா மாப்பிளை கொன்ற தேவன் மாமனாரை கொன்ற தேவன் என்னுடைய தேவனாக இருக்கட்டும் என்பதுதான் வெறுமையாக்கப்பட்ட அது காரியங்களுக்கு சொல்கிறான் வெறுமையாக்கிற தேவன் என்னுடைய தேவனாக இருக்கட்டும் அவர்தான் தம்மை தம்மை வெறுமையாக்கினாரே அந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கட்டும் மாமனாரை கொன்றுக்கட்டும் புருஷனை கொன்றுக்கட்டும் அக்கா மாப்பிளை கொன்றுக்கட்டும் அவரினை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பியாக்கி நம்பிக்கையாக இருப்பேன் அதுதான் என்னுடைய தேவன் அவரனை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன் இதுதான் வெறுமையாக்கப்பட்ட அந்த நிலையிலே ரூத்து வெளிப்படுத்தின சத்தியம் இந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கட்டும் இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்பது அடிமையின் ரூபம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு எல்லா தேவ ஜனங்கள் அடிமையாக தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் நானும் என்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்க இயேசு முன்பாக தன்னை வாய்ப்பேசாதபடி தன்னை அடிமையாக ஒப்புக் அடிமையின் ரூபம் மனுச சாயல் அப்படின்னா அவர் அவர் அவருக்கு ஒரு வழி நடத்தல் பிதா அவரை நடத்துவதற்கு ஒரு மனுஷ சாயல் பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு அவடைய கிரிகளை முடிப்பதற்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு பாவத்தை ஆக்கணுக்களாக தீர்ப்பதற்கு ஒரு மனசு சாயல் இது எங்கே போனாலும் நம்ம பின்ன வருவேன் வழி நடத்தல் எங்கே போனாலும் பின்ன வருவேன் மூன்றாவது வழி நடத்தும் நாலாவதாக நீ தங்குகிற இடத்தில் தங்குவேன் கீழ்ப்படுத்தல் போகும் இடம் என்னதுன்ற அறியாதபடி ஆபர்காம் போனாங்க அதான் தங்குகிற இடம் ஆதியாக இருபத்தாறு நாலில் சொல்லுக்கும் விதிக்கும் கற்பனைக்கும் நியமத்துக்கும் பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்தான் போகுபடம் இன்னதென்று தெரியாது தங்குபடம் என்ன எங்கே தங்குறாங்க நீ தங்குபடத்தில் தங்குவேன் போகுபடம் இன்றது என்று அறியாது முடியாது கீழ்ப்படுதல் அங்கே பிலிப்பியரில் நாலாவது கீழ்ப்படுதல் ஐந்தாவது தாழ்மை பாதாள பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினா மரணம்தான் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் மரணம் இல்லாமல் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது அது சிலுவையின் மரணவரியும் தான் தாழ்த்தினார் அது தாழ்மைக்கு மரணமே இல்லாமல் உண்மையுட்டு என்னை பிரிக்க முடியாது என்பது ஒரு உயிர் தழக்கூடிய வல்லமை ஒரு உயிர் தழக்கூடிய வல்லமை இந்த அறிக்கை ரூத்துக்குள்ளே இருந்ததுனால ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டில் இஸ்ரேவேலின் தேவநாயக செட்டைகளில் அடைக்கலமாக வந்து உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ நிறைவுக்குள்ளே வந்தாச்சு ரூத்துக்கு நிறைவு கிடைக்கும் விஸ்ரவேலி தேவனாய் சேட்டையின் கீழ் அடைக்கிலமாக வந்தவனுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் எபேசியர் ஒன்று கடைசி வசனத்தில் நிறைவான சரீரமாகிய சபை அவ்வளவுதான் முடிஞ்சு இது இவங்க பஞ்சத்துக்கு போன விஷயத்திலே கற்றுக்கொள்ள உதேசிக்கணும் விளங்குதா வெறுமையாக மாமியார் வந்ததுனால நிறைவுக்குள்ளே அம்மா போயாச்சும் இதுக்கு மேலே என்ன கிடைக்குது நிறைவுக்கு மேல் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய நிறைவான சரீரமாகிய சபை வெறுமையாக்கினேன் இப்போது நிறைவு கூட வந்தாச்சு இதுதான் மூவாம் தேசத்திலு தேசத்துக்கு அவர்கள் போன பஞ்சத்தின் உபதேசங்கள் அவ்வளவு பின்பு ஒன்றா ஜக்கள் ரெண்டு சாமியல் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இனியெல்லாம் சுருக்க சுருக்கமாக சொல்லி முடியும் அரை மணி நேரம் நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டு அகப்பட்டு இருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் மனுஷர் கையில் நான் விழக்கூடாது கர்த்தோட கையில் விழுகிறேன்னு விழுந்துட்டான் ஜீவனில் தேவடைய கரங்களில் விழுவது பயங்கரமாக இருக்குமே மனுஷர் கையில் விழலை கத்தோட கையில் விழாது எவ்வளவுதான் பயங்கரமாக இருக்கட்டும் அவர் எதையும் செய்துட்டு போட்டோம் அப்படின்னு விழுந்துட்டார் சில வேலை எண்ணி எண்ணுனது தவறு எண்ணிக்கொண்டிருக்கும்போதே இருதயம் வாதிக்குது தேவன் சொல்கிறார் ஏழு வருஷம் பஞ்சமா மூணு வருஷம் சத்துருக்கு முன்பாக நீர் ஓடணுமா அல்லது மூன்று நோய்க்கு நாள் கொள்ளை நோயா தெரிந்து கொள் சொன்னால் மனுஷர் கையில் நான் விழக்கூடாது அவருடைய கரத்திலே நான் விழுகிறேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டான் ஏழு வருஷம் பஞ்சம் இல்லை மூணு மாதம் சத்துருக்கள் பின்தொடரவும் இல்லை கொலை நோய் வைந்து எழுபதினாயிரம் பேரை கொன்று போட்டது எருசலேமுக்கு பக்கம் போன தேவதூதன் அவர் அந்த தீங்குக்கு மனஸ்தாவப்பட்டு நிறுத்தினி சொல்லிட்டார் கையை அது யபூசன் ஆகிய ஒரு நாணின் காலம் அங்கு தான் தேவாலயம் கட்டப்பட்டது அதுதான் சியோன் அதனால் ஆண்டுடைய கரம் எருசலேமுக்கு விரோதமாக சியோனுக்கு விரோதமாக இல்லை என்பதை இது வலியுறுத்துகிறது எருசலேமிக்கு நேராக கை நீற்ற நேரத்தில் அதற்கு தேவன் நிறுத்தினார் எபூஷன் ஆகிய ஒரு நானின் கலம் அதில் பலிபடுத்த கட்டுணி சொல்லிட்டார் அது விலைக்கு வாங்கி தாவிது பலிபடுத்த கட்டியாச்சு அது சாலுமோன் அதிலே தேவாலயத்தை கட்டினான் அது ஈசாக்கு பலிசலத்தில் மோரியா மலையாகவும் அங்கு தேவதூதன் அந்த இடத்திலே நிறுத்தினை இடமுமாக இருக்குது அங்கு ஆபிரகாம் கையை நிறுத்துகிறார் இங்கு தேவதூதன் கையை நிறுத்துகிறார் இது ரெண்டும் ஒன்று ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஆபிரகாம் வெட்டா வெட்டக்கூடாது என்று தேவன் ஆபிரஹாமை ஆபிரகாமை என்று சொல்லி கையை நிறுத்தினார் அதே இடம்தான் எபூசன் ஆகிய ஒரு சா ஒரு நானின் கள எபூசனாகிய ஒரு நானின் களத்தில் நிறுத்தப்பட்டது ஆண்டுடைய களத்தில் வெளிவேனாகனு சொன்னால் கை நிறுத்திட்டார் இது நம்மை அறியாதபடி நம்மளுக்குள்ளே வந்த எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் ரெண்டு குரந்தியர் பத்து நாலு ஐந்தில் நம்முடைய பூராயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல அறங்களை நிர்மலமாக்கூடிய தேவபலராக இருக்குது அவைகளால் மேட்டுமைகள் தர்க்கங்கள் தேவனுடைய அறிவுக்குரதமாக இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்த அது தர்க்கங்களாக இருக்கட்டும் மேட்டிமைகளாக இருக்கட்டும் தெய்வண்டிய அறிவுக்கு உரதமாக காணப்படக்கூடிய எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்தக்கூடிய அளவில் நம்ம இருந்தால் இந்த எண்ணங்களெல்லாம் நமக்கு வராது அதை எண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வராது அதனால் ஆயுதங்கள் போராயுதங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்குது இதில் மாம்சிகமான எண்ணங்கள் தர்க்கங்கள் பெருமைகள் மேட்டிமைகளோடு சம்மந்தப்பட்டதுனால இந்த பஞ்சங்கள் அங்கு வந்ததாக விதத்திலே நாம் படிக்கிறோம் ஆனாலும் ஆண்டோடைய கரத்தில் விழுந்ததினால தேவன் அந்த தீங்குக்கு மனஸ்தாவப்பட்டு எருசுலேமுக்கு நேராக சியோனுக்கு நேராக தேவன் எந்த காரியங்களையும் செய்யாதபடி அவர்களுக்கு இறங்கினார் அவங்களுக்கு வரக்கூடிய தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறார் அதிலே தேவடைய ஆலயம் கட்டப்பட்டது என்பதை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு பின்பு ஒன்றாஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இங்கு ஆகாபின் அரசாட்சியில் பாகாலின் தொழுகையை இயேசவே கொண்டு வந்ததுனால எலியா மூலமாக கொண்டு வந்த பெரிய பஞ்சம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது இலையாத்தின் கொடிகளிலே எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்று அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பாகாலுடைய தொழுகையிலே அந்த தொழுகையை விட்டு அவங்கள் நீங்க வேண்டும் பாகாலின் தீர்க்க அழிக்கப்பட வேண்டும் தேவனை இஸ்ரவேலின் ஆளுகிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியத்தினால என் வாக்கின்படியே மழை ஒன்று பெய்யக்கூடாது பஞ்சம் என்ற வார்த்தையை எளியாக கொண்டு வருகிறார் இது உபத்திர காலத்தின் பிந்தினம் மூன்றரை வருஷத்தில் இங்கு எலியாவும் ஏனோக்கும் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் அங்கு அவர்கள் பஞ்சங்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கொண்டு வருகிறார்கள் விழுங்குதா இதே எளியாதான் இதே எளியாதான் நாங்கள் அந்த கிரிகளை கொண்டு உபத்திர காலத்தின் பிந்தின மூன்று வருஷத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக அரசாட்சிக்கு விரோதமாக கொண்டு வருகிறார் அது வெளிப்படுத்தும் விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அந்த இந்த எலியா இப்போது பரலோகத்துக்கு போனாலும் அவர் திரும்ப அவர் கீழே இறங்கி வந்து அந்திகிருஷ்ணன் அரசாட்சின் பிந்தின மூன்று வருஷத்துல இந்த கிரிகைகளை அவர் செய்ய போகிறார் ஆகாபின் அரசாட்சியில பாகாலின் தொழுகைக்குள்ளே காணப்பட்டவர்களுக்கு விரோதமாக செய்த கிரியையை இந்த எளியா திரும்பவும் செய்ய போகிறார் என்பதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்போது இந்த பாகாலுடைய தொழுகையை நீக்க வேண்டும் இங்கு சாத்தானின் திருத்துவம் எப்படி இந்த அந்திகிறிஸ்தன் அரசாட்சியில் இருக்குதோ இங்கு பாகால் என்பது அங்கு வலுசற்பம் பிசாசு அவன் ஆவியாக இருக்கிறான் இங்கு ஏசபேல் என்பது அங்கு அந்திகிறிஸ்து இங்கு கள்ள தீர்க்கதரிசி ஏ பாகாலின் தீர்க்கதரிசி என்பது இங்கே கள்ள தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதிமூன்றுலே அங்கு வலசற்பத்தையும் காண்கிறோம் அந்திகிறிஸ்துவையும் காண்கிறோம் கள்ள தீர்க்க காண்கிறோம் இது மூன்று இங்கே இருக்குது பாகால் இருக்குது அங்கு அந்திகிறிஸ்துக்கு பதிலாக இயேசபையில் இருக்கிறாள் இங்கு கள்ள தீர்க்க பதிலாக பாகாலின் தீர்க்கதிகள் இருக்கிறார்கள் இங்கும் என்ன நடக்குதோ அதுதான் அங்கு நடக்க போகுது அதனுடைய நிழலாட்டம் தான் இங்கு எலியாவுடைய வாழ்க்கையிலே சொல்லாவ மழையும் பனியும் பெய்யக்கூடாது என்ற பஞ்சத்தை கொண்டு வருகிறான் இந்த பஞ்ச காலத்தில் தேவன் எளியாவை என்ன செய்கிறான் காகத்தை கொண்டு போஷிக்கிறான் சாரி பாத் ஊரிலுக்கு கொண்டு போஷிக்கிறான் பின்பு பஞ்சம் கொடுமையாக இருக்கிறதுனால என்ன செய்கிறான் ரெண்டால் பாகால் தேவன்னா நீங்கள் பாகாலை வணங்குங்க தேவன் உண்மையான தேவன் என்றால் தேவனை வணங்கல் என்ற சவால் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டுல கொண்டு வந்து அவங்க என்ன செய்தாங்க ஒரு காளையை நம்ம பலி செலுத்தும் அக்னியில் உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவன் தான் உண்மையான தேவன் என்ற நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்கிறாங்க முதலாவது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் செய்ய முடியலை அதுக்கப்புறம் என்கிட்டே வாருங்களே என்று சொல்லி அவர்கள் பல பலிபிடத்தை செப்பனிட்டு பன்னிரெண்டு கற்களை அடுக்கி அங்கு வாய்க்கால்களை தோண்டு கட்டைகளை அடுக்கி காலையை சந்து சந்தாக வெட்டி தண்ணீர்களை வாய்க்கால் நிரம்பக்கூடிய அளவில் விட்டு இசை வேலிலே என்னை தேவன் என்றும் நான் நம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவளெல்லாம் நீர் சொன்னபடியே செய்தேன் என்பதை விளங்க பண்ணும் சொன்ன உடனே அக்னி வந்து சர்வாங்க தங்க நவிலேயே போட்டது இதுக்கப்புறம் தான் மழையே கொண்டு வருகிறார் முன்பாக பகாலின் தீர்க்க வெட்டி போடுகிறார்கள் என்பதாக இருக்கிறது கவனிக்காள் அப்போ இஸ்ரவேலுக்குள்ளே இந்த பாகாலை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கு தான் இந்த பஞ்சத்தை எலியா கொண்டு வந்திருக்கிறார் பின்தன மூன்று வருஷத்திலும் இப்படி அவர்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்க வேண்டும் ஆனால் அவங்க மனம் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள தான் அங்கு இயேசுவை பார்த்து புலம்பி அழுவதற்குள்ள விஷயங்கிற கருத்தை அவர் பேசுகிறார் எளியாவும் ஏனோக்கும் சிறவேல் ஜனங்கள் இயேசு இடத்துல வர வேண்டும் இயேசுவை பார்த்து புலம்பி அள வேண்டும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் வர வேண்டும் அதுதான் அங்கு ஆனாலும் ஜாதிகளில் மீதியானவர்களும் தேவனை மயப்படுத்தினார்கள் ஏனோ கேலியாகவும் பல்லோகத்துக்கு இங்கே ஏறி வாருங்கள் என்று சொன்ன இடத்தில் ஜாதிகளும் அங்கு தேவனை மயப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சிறவேல் ஜனங்களுக்கு போதனை பண்ணி அவங்களை திருப்ப வேண்டும் என்பதற்கும் மாத்திரம் அவர் வந்தார் ஆனால் அதில் ஜாதிகளும் மனம் திரும்பினார்கள் என்று நாம் படிக்கிறோம் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் இங்கு ஏறி வாருங்கள் என்று சொல்லும்போது அங்கு அந்த பட்டணம் பத்தில் ஒன்று இடிக்கப்படுகிற நேரத்தில் எருசுலேமுக்கு விரோதமாக வந்த ஜாதிகள் தேவரை அமைப்படுத்தினார்கள் என்று அந்த வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் சகரியா பதினாலாம் அதிகார கடைசி பகுதியில் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படியாக கூடார பண்டிகைக்கு அவர்கள் போகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு விளக்குதா கூடார பண்டிகை சகரியா பதினாலில் கூடார பண்டிகைக்கு கடைசி பதில வருகிறார்கள் யாரு இந்த இவர்கள் ஏறி வாருங்கள் என்று சொல்லும் நேரத்திலே கண்ட காட்சி ஜாதிகள் தேவனை மயப்படுத்தினால் என்று வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டால் அது எழுதப்பட்டிருக்கு சகரியா பதினாலாம் அதிகாரத்து கடைசி பதில் அவர்கள் சேனைகளின் கத்தராகி ராஜாவை தொழுகொள்ளும்படியாக கூடார பண்டிகைக்கு வருகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு இங்கு பஞ்சத்தை கொண்டு வந்தது பாகாலை அழைக்க வேண்டும் வளர்ந்தால் அவளுக்கு பாகாலின் தீர்க்கதரிசியை அழிச்சிட்டா இயேசபேல அழிச்சிட்டா பாகால் தானாக போயிடும் ஆனால் அழிக்கலையே பாகாலின் தீர்க்க அழித்த எலியாக இந்த அந்திருஷுவை அழிக்கவில்லை இயேசவேலை அடிக்கவில்லை ஏச வேல் அடிச்சிட்டா பாகால் தனியாக போயிவிடுமே இசபேல் தான் மெயின் எலியா டம்மி அவள் என்ன சொல்கிறாலும் அதான் கேட்பார் இந்த எலியாகிட்ட வந்தால் எலியா போல் கேட்பார் வீட்டுக்கு போனால் இயேசபேல் சொல்கிறத கேட்பார் எலியா ஆகாப்பு ஆகாப்பு யார் எலியாகிட்ட வந்தால் எலியா எலியா தந்துபடி இப்போ வெட்டி போடுவார் அங்கே போனால் மனைவி சொன்னபடி எலியாக வெட்டணுன்னு நிற்பார் பேலன்ஸ் கிடையாது இங்கன்னா எலியாகிட்ட அங்கன்னா மனைவி கிட்டே அதனால்தான் ஒன் ராஜாக்கள் இருபத்தோராம் அதிகாரத்தில் தான் மனைவி சொல்ல கேட்டு கெட்டழிஞ்ச ஆகாப்பை போல ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் தீர்க்கதரசு அதே தீர்க்கதான்னு சொல்கிறார் மனைவி சொல்ல கேட்டு கெட்டெழிஞ்ச ஆகாப்பை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார் மனைவி சொல்ல கேட்டு தானே அங்கு ஞாபகத்தை கொன்னது மனைவி சொல்லதெல்லாம் கேட்பார் ஆகா அதனால் இந்த ஆகா இப்போ ஒரு விஷயம் கிடையாது ஏசவேல்தான் நமக்கு விஷயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து வேண்டும் அதனால் என்ன நடக்குது இந்த பஞ்சம் பெரிய பஞ்சம் இந்த பஞ்சத்தில் தேவனை எலியாக நிரூபிச்சிட்டார் நீர் இசைவேல தேவன் நானுடைய ஊழியன் இதெல்லாம் நீ சொன்னபடி செய்தேன் என்பதை விளங்க பண்ணும் உடனே அக்னி வந்து சர்வாங்க தங்க வெளியே பட்சித்து போட்டது உடனே பாகாலி தீர்க்கதையில் கொன்றாச்சு மழையும் வந்தாச்சு சில வேலுக்குள்ளே மழையும் வந்தாச்சு இவ்வளவு வந்ததுக்கப்புறம் ஏசவேலுக்கு பயந்து போதுங்கத்தாவே நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவர் போய் ஒழிச்சுக்கிட்டார் அப்போது பாகாலின் தீர்க்க அழித்த இந்த எளியா ஏசவேல் அழிச்சிட்டா தானாகவே பாகாலி சிறவேல்கிட்ட போயிடும் தேவனை இஸ்ரவேலுக்குள் ஆளுகைக்குள் கொண்டு வரலாம் அதை எலியாவினால் செய்ய முடியவில்லை இதனால் அவர் பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் திரும்ப அந்திகிருஷன் அரசாட்சியின் மத்திய பகுதியிலே வந்து அதே அந்திகிறிசுவினால் அவர் கொல்லப்பட்டார் இதை இயேசவேலுக்கு பயந்து தான் போயிட்டார் ஆனால் இயேசவேலுக்கு நிழலாட்டத்துக்கு உண்மையாக அந்திகிறிஸ்திருக்கிறார் மிருகம் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் ஏழாம் அவசரத்தை வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாகாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும் அவ்வளவுதான் எலியா இங்கு ஏசபேலுக்கு பயந்து பரலோகத்துக்கு போனாலும் திரும்ப இங்கு ஏசபேல் அங்கு வந்து அந்த மிருகம் மிருகம் ஏன்னா கள்ள தீர்க்கத்தை செய்தாங்க பாகாலஞ்சதை கொண்டாச்ச இனி ஏச வேலை கொண்டாடன்னா தேவன் இஸ்ரவேலுக்குள்ளே ஆளைக்குள்ளே வந்துடுவார் ஆகாப்பை என்ன செய்வார் ஆகாப் எலியாக சொன்னது கேட்டு போயிடுவார் ஆகாப்பு எலியாகவும் சேர்ந்தானே ஜோமனி மலையை கொண்டு வந்திருக்காங்க அங்கே பாகாலின் தீர்த்த தீர்க்கதரிசிகளை எலியாக வெட்டும் போது ஆகாப் கூட இருந்து தானே போய் ஜோமனி இருக்காங்க விளங்குறவங்களுக்கு அந்த பொம்பளை தான் காரணம் எதுக்கு விளக்குதா பாகாலின் தீர்சியை வெட்டி மலையை கொண்டு வர வரைக்கும் ஒன்றா தானே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருது அதனால் எலியா டம்மி ஆகவே இவைகள் இந்த பஞ்சம் என்பது இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய பஞ்சமாக இருந்துச்சு ஆனாலும் அதில் எந்த பிரயோஜனமில்லை என்பதை நாம் எலியாவுடைய வாழ்க்கையிலே நிழலாட்டமாக இந்த பஞ்சத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இதற்கு பின்பு இந்த ஆகாப்புடைய மரணத்துக்கு பின்பு அவனுடைய மகனாய அகசியா ஏர்ன கட்டளை விட்டு இறங்காமல் சாகவே சாவாய் என்ற சாபத்தை எலியா போட்டதுக்கப்புறம் எலியா பர்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இந்த ஆகாப்பின் குமாரன் ஆகிய யோராம் என்னொரு குமாரன் அரசாட்சிக்கு வருகிற நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார் அந்த காலத்தில் அந்த நாட்களில் ஒரு பஞ்சம் வருகிறது விளங்குதா இது எலியாவின் நாட்களில் வந்த பஞ்சம் அந்த நாட்களில் ஆகாப் இருக்கிறார் இப்போ ஆகாப் இல்லை ஆகாப் இல்லை இயசபேல் இருக்கிறான் ஆகாப்பின் குமாரனாக அகசியா ரெண்டு ராஜாக்கள் ஒன்றில் ஏர்ன கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவா என்ற சாபத்தில் செத்துட்டார் இப்போ ஆகாப்பின் இன்னொரு குமாரனாக யோராம் ராஜாவாக இருக்கிறான் என்று அந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு இப்போது ஆகாப்புடைய குடும்பம் தான் ஆளுகை செய்யுது ஆகாப் இல்லை அகசியாமும் இல்லை இயேசவேல் யோராம் இருக்கிறான் ஆகாப்பின் மகன் என்னொரு மகன் இருக்கிறான் இப்போது பாகால் தான் அங்கே தொழுகைக்குள்ள இருக்குது இசவேல் இருக்கிறான் அதனால் எலியாக போயாச்சு இப்போ எலிசாவுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருகிறது இந்த பஞ்சம் எங்கே எங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அவசரத்தை வாசிக்கும் போது இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் ஒரு கழுதை தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் ஓம்பிள்ள இன்னைக்கு தின்னோம் ஏம்பிள்ள நாளைக்கு திம்போம் இன்றைக்கி ஓம்பிள்ளை கொடு நாளைக்கு என் பிள்ளையத்தா இருக்கிறேன் அப்படிங்கிற பஞ்சம் அந்த இடத்துல இன்றைக்கி ஓம் பிள்ளையத்தா நாளைக்கு என் பிள்ளையத்தா இருக்கிறேன் அப்படிங்கிற பஞ்சம் அப்படிதானே அப்படிங்கிற பஞ்சம் உடனே அவர் கிழிச்சிட்டார் வஸ்திரத்தை யோராம் ராஜா அப்போ அந்த அளவுக்கு பஞ்சம் அப்போது எலிஷா தலையை நான் எடுப்பேன் அப்படிங்கிறார் அங்கு தாய் வந்து எலியா தலையை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் பல்லவத்துக்கு அந்த பஞ்சம் அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் அந்த செழிப்பு மழை வந்தாச்சு எலியா தலையை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு அவர் பயந்து பல்லவத்துக்கு போயிட்டார் எலியா எலியாவுக்கு பின்பு எலிசா வருகிறார் இந்த இயேசபேல் இருக்கிறாள் இன்னும் பாகால் இருக்குது ஆகாப்புக்கு அப்புறம் ஆகாப்புடைய குமார அகசியாவுக்கு அப்புறம் அவனுடைய தம்பியாக யோராமுடைய அரசாட்சியில் ஒரு பஞ்சம் வருகிறது சீரியர்கள் முற்றுகை போட்டாங்க தான் ஏன் சீரியர்களை வந்து முற்றுகை போட வேண்டும் இங்கு ஒன்றாஜாக்கள் பத்தொன்போது பதினைந்து வாசிக்கும் போது சீரியர் கையில் தான் ஆண்டவர் இந்த ஆகாபுடைய குடும்பத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் உண்மை ஒன் ராஜாக்கள் பத்தொன்போது பதினைஞ்சு அப்பொழுது கர்த்தராவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் ஒனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகை இல்லை ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவ்வளவுதான் இந்த ஆகாப் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு சீரியாவை அபிஷேகம் பண்ணு ராஜாவை சீரியாவில் உள்ள ராஜா ராஜா மூலமாகத்தான் இங்கு இவங்களை அழிக்கணும் அது சீரியா வந்து முற்றுகை போடுகிறது இங்கு இஸ்ரேலுக்குள்ளும் ஆகாப்பு குரோதமாக எகுவை எழுப்புகிறார் வெளியே ஒரு சத்ருவை கொண்டு வருகிறார் உள்ளிருந்து ஒரு சத்துரை எழுப்புகிறார் ஆகாப்படை குடும்பத்தை அழிக்க முடியாத பாகாலை அழிக்க முடியாது ரெண்டு பேர் எலியாக முடியலை தேவன் பார்க்குறாரு வெளியே இருந்து ஒரு சத்துரை எழுப்புகிறேன் இங்கிருந்து ஒரு சத்துரை எழுப்புகிறேன் இயேசபேல் அவ்வளோ பயங்கரமால இருக்கிறா பாகால விடலையே பகால் தீர்க்க செய்ய பஞ்சம் கொண்டு வந்தாலும் மழையை கொண்டு வந்தாலும் காரி நடக்கலையே அவ்வளவு மோசமானவா இயேசபேல் அதனால் சீரியர்களை தான் அவங்களுக்கு ஒரு தோட்டு பஞ்சத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த நேரத்தில் எலிசா தலையை கேட்குறான்னு சொல்லு எலிசா தலையை கேட்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள் அந்த ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் கடைசி நாலு வசனங்களை வாசிங்க அவன் சாப்பாத்தியன் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மூப்பரும் அவனோட உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் இந்த ஆள் எலிசாவின் இடத்தில் வரும் அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான் அவர்களோட சீக்கிரம் அவன் தலையை என்ன சொல்றாங்களோ அடியான் உங்களுக்கு புரியுதான் விஷயம் தலையை எடுக்க வந்தவன் அவ்வளவு நேரத்துக்குள்ளே மாற்றம் உண்டாகுது பார்த்தீங்களா தேவன் எவ்வளவு கிரியை செய்கிறான் புரியுதான் உங்களுக்கு எலிய எலிசா பாராமத்தியாக என் தலையை எடுக்க வர அவனை உள்ளே விடாதுன்னு சொல்கிறார் அவன் என்ன சொல்கிறான் இதெல்லாம் கடவுளால் வந்ததுங்க நம்ம ஏன் தலையை போட்டு எடுக்கிறோம் ஐயா என்ன சொல்கிறீங்களோ அடியை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போதான் அற்புதங்களை தேவன் நடப்பிக்கிறார் இப்போ தான் அற்புதங்கள் நடப்பிக்கிறார் நீ தலையெடுத்தனால அற்புதம் நடக்குமா எலியா தலை எல்சா தலையை எடுத்த உடனே மழை வந்துடுமா பஞ்சம் போயிடுமா போகாது இதெல்லாம் ஆண்டவரால் வந்துச்சு அப்படி நீ அந்நிய ராஜா சொல்லுகிறான்டா நம்ம எவ்வளோ அதிகமாக இதை கற்றுக்கொள்ளணும் தலையெடுப்பேன்னு சொன்னவன் தலையெடுப்பேன் அவ்வளோ பஞ்சம் அவன் தலையெடுப்பேன் அப்படின்னு சொன்னவன் எலியாக கூட எல்சா கூட சொல்கிறாரு வாரம் என் தலையெடுக்க உள்ளே விடாத அப்படின் பாதுகாப்புக்குள்ளே கொண்ட நேரத்தில் வார்த்தை வருது எல்லாம் கத்தரால் நடந்துச்சு ஐயா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நான் கேட்குறேன் இப்போது பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறாரு அங்கே ஏழாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஆண்டவரால் இது வந்துன்னா ஆண்டவர் அற்புதத்தை நமக்கு செய்வார் என்பதை நீங்கள்தா இத எவ்வளவு அருமையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றொருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது நம்ம ப கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எல்லாம் கத்தரால் வதனி சொன்னால் அவனுக்கு அற்புதம் நடக்கும் அவன் தலையை க எதிர் கடவுளுக்கு உரோதமாக போச்சுன்னா நமக்கு நஷ்டம் இருக்கும் ஆண்டவருக்கு உரோதமாக நம்ம பேசினால் அழிவுதான் அந்த நேரத்தில் ஒரு திருப்பத்தை இந்த ராஜாக்குள்ளே கொண்டு வந்ததாக விதத்திலே படிக்கிறோம் எலிசாவுடைய தலையை கேட்குற நேரத்தில் ஒரு திருப்பம் அந்த யோராமுக்கில் வந்துச்சு இந்த யோராம் வந்து எலிசாவுடைய ஆலோசனையிலே வண்டி ஓடுது இந்த ஆகாப்புக்கும் எலியாவுக்கும் எப்படி கொஞ்சம் தொடர்பு இருக்குதோ அதுபோல் எலிசாவுக்கும் யோராவுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது அந்த அகசியா தான் ஏர்னக்கட்டில் இறங்காமல் சாகவே சாகன்னு கொன்னாச்சு எலியாவும் சத்தாச்சு மகனும் சத்தாச்சு தம்பி இருக்கிறார் ஏசபேல் வேசி இருக்கிறாள் பில்லிசுனே காரியம் இருக்கிறாள் அவ்வளோதான் அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் காரியங்கள் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் பெரிய அற்புதம் பாருங்க அப்போ இங்கு எவ்வளவு பெரிய இது அடுத்த வசனத்தை வாசிக்க ரெண்டாம் வசனம் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதிபுத்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் வானம் முழுவதும் மதகு உண்டாக்கி பெரிய காரியங்கள் வானத்து மதகுகள் திறவுண்டன வானத்தில் மதகுகள் உண்டாக்குறது நடக்குமா இது எப்படி ஆறாம் அதிகாரம் அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று வெள்ளிக்காசுக்கும் வெள்ளிக்காசு புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிர் ஐந்து வெள்ளிக்காசுக்கும் கார்படி பயிர் ஐந்து வெள்ளிக்காசு இப்படிதான் பஞ்சம் இங்கு ஆண்டவர் அற்புதத்தை அங்கு செய்கிறார் அதனால பெரிய இறைச்சலை உண்டாக்கி இந்த சீரியர்கள் சுற்றி நிற்கிறாங்க சூழ்ந்து கொண்டதுனால தான் இந்த பஞ்சம் சிறவேலின் ராஜா எத்தனையோ ராஜாவை கூட்டிகிட்டு வருகிறான்னு சொல்லிட்டு உயிர் தப்புனா போதுன்னு எல்லாம் ஓடிட்டாங்க அங்கே தான் இந்த அற்புதங்களை நடக்குது விளங்குதா தேவன் ஒரு பெரிய இறைச்சலை உண்டாக்குனா ஐயா யோராம் சிறவேலின் ராஜா எத்தனையோ நாட்டை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு இறைச்சல் அந்த இறைச்சல் சத்தத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டாங்க நாலு குஸ்ட்ரோய்கள் இங்கே இருந்தாலும் சாகும் அங்கே இருந்தாலும் சாகும் சிறிய நாட்டுக்குள்ளே இராணுவத்துக்குள்ளே பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு இந்த நாள் நற்செய்தி சொல்லக்கூடிய நாள் நான்கு குஸ்ட்ரோய்கள் நற்செய்தி சொல்லக்கூடிய நாள் குஸ்திரோய்கள் வந்து நற்செய்தியை சொல்லுகிறாங்க அப்போ அந்த நாளில் யோராமுடைய அரசாட்சியில் அதேபடி நடக்குது எலிசா சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறதாக படிக்கிறோம் இது எலிசாவுடைய அற்புதத்தின் கடைசி ஒரு அற்புதம்தான் யோராமுடைய நாட்களில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி இந்த பஞ்சம் என்பது இந்த எல் யோராமுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாக்கி சொல்லுங்கதா ஆனால் அங்கு ஆகாப்புடைய வாழ்க்கையில் அவன் பாகாலை அந்த பஞ்சத்தினால் பாகாலை கொன்றாலும் ஏசவேல் விடலை இங்கு இந்த பஞ்சம் யோராமுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கினது அங்கு பஞ்ச திருப்பத்தை உண்டாக்கலை இங்கே ஒரு பஞ்ச திருப்பத்தை உண்டாக்கினது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது கவனிக்க வேண்டும் எட்டாம் அதிகாரத்தில் இந்த சூனைமியாள் வீட்டில் தான் எலிசா தங்கியிருக்கிறார் உனக்கு ஏதாவது வேணுமாண்ணா ஐயா ஒன்றும் வேண்டாம் என் ஜனங்களின் அடவில் சுகமாய் தங்கியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருந்தா அது பெரிய பிரச்சினை ஏதாவது உங்களுக்கு வேண்டுமானு ஏன் ஐயா ஒன்றும் வேண்டாம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ சுனேமையா அதனால் எலிசாவுக்கு வீழ் வீட்டுக்கு மேலே கட்டில் டேபிள் சேர் லைட்டெல்லாம் போட்டு தங்கள் வீட்டிலே எலிசா தங்கிட்டிருக்கிறார் இப்படி தேவியட ஊழியர்களை தங்களுடைய வீட்டில் உலிகளோடு உள்ள ஐக்கியத்தில் வாழக்கூடியவங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஏதாவது வேணுமா உங்கள் வீட்டுக்காக எதாவது ஜமிக்கணுமா ஒன்று நீங்கள் ஜோமனாண்டாம் எல்லாம் நாங்கள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு நம்ம இருக்கணும் எதுக்காவது ஜபம் ஜபத்துக்கு அதுக்கு ஜபம் இதுக்கு ஜமனும் ஜெமனிக்க கூடாது சிலவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறை இந்த குறை ஒரு ஜபம் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா வந்துட்டு போனால் எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அது சூனையம்மையால் எலிசா தங்கின நிலை இப்போ ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி முதல் ரெண்டு வசனத்தை வாசிப்போம் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாக சஞ்சரி கர்த்தர் பஞ்சத்தை வருகைப்பார் அது ஏழு வருஷம் தேசத்திலே இருக்கும் என்று சொல்லி இருந்தான் அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே போய் ஏழு வருஷம் சஞ்சரித்தாள் எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் எங்க வீட்டுக்கு வந்தால் போதும்னா பஞ்சம் வந்தால் ஆண்டவர் கரெக்டாக நமக்கு வழி நடத்துவார் வழங்குதா தேசத்தில் பஞ்சங்கள் பிரச்சனைகள் வரும்போது முதலாவது நம்மகிட்ட தான் கடவுள் சொல்லுவார் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிடுங்க கடவுளுடைய ஊழியக்காரங்களோடு நெருங்கின தொடர்பின் ஐக்கியத்தை வைத்து அவங்க நமக்கு ஜபிக்க தான் இருக்கிறாங்கன்னு இல்லாதபடி ஒன்றுக்கும் ஜபிக்காண்டாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற அந்யோனத்தில் இருந்தால் நம்முடைய தேசங்களிலே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் முதலாதக தெய்வம் தெரியப்படுத்துவார் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிடுங்க இப்போது இந்த அம்மா பஞ்ச நாட்களில் போயிட்டாங்க ஒரு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பஞ்ச நாட்களில் போயிட்டு திருப்பி இந்த நாட்டுக்கு வரும்போது போன காலத்தில் உள்ள நிலங்கள் சொத்துக்கள் வருமானங்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு கிடைச்சதாக வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம் விளங்குதா பஞ்ச காலத்தில் தான் போனாங்க நான் வெறுமையாய் போனேன் நான் நிறைவுளவளாய் போனேன் வறுமையா திரும்பி வந்தேன் அல்ல பஞ்சத்தில் போனாங்க இங்கே வரும்போது எல்லாம் நிறைஞ்சிருக்கு அந்த அதிகாரம் ஆறு ஏ ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும் போது ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ன் அவ்வளவுதான் இவ எங்கள் பஞ்சத்துக்கு போனாலோ மீதி வரும் வரும் வரைக்கும் அவளுடைய சொத்து வீடுகள் என்னென்ன நிலைகள் எல்லாம் அவளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய கட்டளை அந்த ராஜா கொடுக்குறான் ராஜா கிட்டே ஏதாவது உனக்கு உதவி வேணுமா அப்படின்னு தான் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரத்தில் இப்போ ராஜா கேளாமலே அந்த உதவி அங்கே வேண்டாம் யாரும் அரசாங்கத்து எனக்கு வேண்டான்னா அந்த உதவி இந்த எலிசா இல்லாமலே அவனுக்கு கிடைக்கிறதாக நாம் கற்றுக்கொள்ள விளங்குதா இந்த ரெண்டு ராஜாக்கு நாலாம் அதிகாரத்தில் ராஜா கிட்ட உனக்கு ஏதாவது உதவி வேணுமானுதான் எலிசா கேட்குறார் இல்லைங்கதா டைரெக்டாக அந்த லேடி கிட்ட எலிசா பேசலை வேலைக்காரன் மூலமாக தான் பேசுகிறார் வேலைக்காரன் ரொம்ப யோக்கியன்னா அவன் அங்கங்கே கிழக்க காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் இவன் பெரிய சைண்டு சைண்டு கூட டைரெக்டாக பேசலை அந்த பொம்பளைகிட்ட லேடி கிட்ட இந்த இந்த கேயாஸை வச்சு தான் பேசுகிறார் உலக தான் அவங்களுக்கு ஒழுங்குங்க நல்ல ஒழுங்கு கேயாசு பெரிய பெரிய எலிசாவோட பெரிய சைட் ஒன்றும் இல்லை இவன் இருக்கிற கேடுகட்ட எல்லாம் பணாசை பிடிச்சவன் குஸ்ட்ரோகத்தை திருப்பி கொண்டு வந்தவன் கேயாசு கேயாசு கேயாஸ் தானே கேயாசு ஆனால் பேச்சு அந்த லேடியோட எலிசா டேனட் பேச்சில் த்ரு கேயாஸ் கேயாஸோடு வச்சு தான் பேச்சுவார்த்தை கேளுப்பா அந்த அம்மா கிட்டே இப்படிலாம் செய்கிறாங்களே அந்த அம்மா ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டுருந்தா அதே கேயாசு தான் இங்கு அந்த நிலங்களெல்லாம் வாங்கி கொடுத்ததாக படிக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒழுங்குகள் பிள்ளை நம்ம எதிர்பார்க்கிறார் அந்த ஒழுங்கின்படி செயல்படுகிறார் என்பதை படிக்கும் இப்போது இந்த அம்மா பஞ்சத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்தாச்சு வந்த நேரத்தில் இந்த அற்புதங்கள் நடந்து பார்த்திங்களா அவன் தலையை எடுப்பேன் அப்படி சொன்ன நேரத்தில் இந்த அற்புதம் நடந்துட்டு பார்த்திங்களா ஐராம்கிட்ட இப்போது எலிசா என்னென்ன அற்புதம் செய்கிறாங்க அட்டவனை போட்டு சொல்லப்பாணி கேஆசிட்ட கேட்குறார் ராஜா எலிசா என்ன அற்புதங்கள் செய் அப்படி நேரத்தில் கேஆசி ஒன்னொன்னா ராஜா கிட்ட அற்புதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் ரொம்ப பரவசமாக மனோகரமாக கேட்டுட்டு இருக்கு நேரத்தில் இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புத சேரத்தில் கரெக்டாக அந்தமாக வராங்க அந்த டேலி கரெக்டாக ஆகுது ஒவ்வொரு அற்புதமாக சொல்லிட்டு வர நேரத்தில் இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புனாரு அப்படின்னு அற்புத சொல்ல நேரத்தில் கரெக்டாக அந்தம்மா வராங்க அந்த அம்மாக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சாட்சி இந்த நேரத்தில் இந்த ராஜா கிட்டே யோராம் ராஜா கிட்ட ஆகாப்புடைய மகன் இயேசபேலுடைய மகன் யோராம்கிட்ட சொல்ல சந்தர்ப்பத்தில் தான் இந்த அம்மாவுக்கு எல்லாம் திருப்பி கிடைத்ததாக விதத்திலே நாம் படிக்கிறோம் ஆகவே இந்த பஞ்சம் என்பது இந்த சூனியனுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் என்பது நமக்கு ஒரு குறவும் இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா நிலவரங்களிலும் தேவன் எல்லாம் நமக்கு நிறைவாக என்னென்ன காரியங்கள் தர வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நமக்கு தருவார் அதனால் தேவனுடைய ஊழியர்கள்ட்டையோ தேவன்கிட்டயோ அது வேணும் இது வேணும் என்று கேட்காதபடி உன்னும் ஒடுக்கம் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று இந்த சூனிய மேலை போல நல்ல ஒழுங்குகள் கிரமங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியர்களை எந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் இழந்து போனே காரியங்கள் எல்லாம் கிடக்கும் எல்லாம் ஆச்சரியமாக அற்புதமாக இருக்கும் என்பதை இந்த சூனியமேளுடைய வாழ்க்கையிலே நடந்த பஞ்சத்தின் காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்களாக இருக்கிறது ஆகவே இந்த பஞ்சங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்துக்கு முன்பாக எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சத்திய உபதேசங்களை நாம் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டுமோ அவைகளை நாம் மனதிலும் இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டுமோ அதுதான் இந்த பஞ்சத்தின் முக்கிய உபதேசமாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டு நாம் ஒழுங்கால் படி இட்டும் இந்த மூன்றாவது குதிரை என்ற கருப்பு குதிரை பஞ்சம் என்ற அந்த குதிரையை நாம் கற்றுக்கொள்வதிலே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கக்கூடிய வாழ்க்கையிலோ பஞ்சம் இங்கு நகோமுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் சாமுவேல் புத்தகத்திலே தாவித குரோதமாக கொண்டு வந்த பஞ்சம் எலியாவுடைய வாழ்க்கையிலே ஆகாப்பின் அரசாட்சியிலே வந்த பஞ்சம் யோராமுடைய வாழ்க்கையிலே வந்த பஞ்சம் சூனேமுடைய வாழ்க்கையில் வந்த பஞ்சம் இவ்வளவு அனைத்தும் நம்முடைய சத்திய உபதேசங்களாக இருக்குது இந்த உபதேசங்கள் நமக்கு கிடைக்காத பஞ்ச காலங்கள் வருவதற்கு முன்பாக இந்த பஞ்சத்தை பற்றிய உபதேசங்களை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கப்படைய வாழ்க்கையில் வந்த பஞ்சத்தின் உபதேசங்கள் நகமுடைய வாழ்க்கையிலே வைத்த பஞ்சத்தின் உபதேசங்கள் தாவித வாழ்க்கையிலே வந்த பஞ்சத்தின் உபதேசங்கள் எளிய ஆகாப்புடைய வாழ்க்கையில் பஞ்சத்தின் உபதேசங்கள் சூரியமுடைய வாழ்க்கையில் வந்த பஞ்சத்தின் உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளும் இந்த உபதேசங்கள் இல்லாத காலங்களிலே ஏழு வருஷ செழிப்பு ஏழு வருஷ பஞ்சம் வாழ்க்கை நமக்குரியதாக இருக்கிறபடி நாள் அந்த ஏழு வருஷ நாம் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்ளும்படியாக உபதேசங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த செழிப்பு என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது காணப்பட வேண்டும் ஏழு வருஷ உபத்திரமாக பஞ்ச காலம் நமக்கு இல்லை இந்த பஞ்சம் என்பது நமக்குரியதல்ல யோசேபு ஏழு வருஷ பஞ்சத்திலும் இருந்தால் ஏழு வருஷ செழிப்பிலும் இருந்தால் நமக்கு இந்த ஏழு வருஷ பஞ்சம் என்பது இல்லை செழிப்பான காலங்கள் செழிப்பான சத்தியங்கள் உபதேசங்களை தேவ நமக்கு தரபடியால் நாளிலே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம் தேவ பிரசன்னா செய்ய முடியாது Rian kalan kataran kalan kataran kalan kataran kalan kataran Rian kalan kara kala katara kala kara kala Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Ruba ruba ruba ruba ruba ruba ruba ruba ruba பிதா குமார பிரசா தேவனை நாம் சோத்தரிப்போம் ஆபி ஆத்மசத்துக்களை சோத்தரிப்போம் வருகைக்காரன் ஆயிட்டு சோத்தரிப்போம் ஜோமடுவோம் हमें ஆமே நம்முடைய கத்திராய் இயேசுகோடைய கிருவை பிதாவாக தேவன்டைய அன்பும் பரிசுத்தாவியான் ஐக்கியமும் நம்மளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கத்துடைய வருக வரைக்கும் எப்போதுக்கும் கொடியிருப்பதாக லேலுயா ஃப்ரை